அந்த பொ அப்படி பழக்கப்படுத்திக்கணும் என்று சொன்னார் பொறை பெரிதும் இவை ஓத புகழ் பெரிய சந்தோடன் நிறையுடையா நடி ஏத்தி நிறைவுடன் நின்று உருமேன் அவதாரிகை பொறுமை கூறிய பின்னர் சந்தோடன் கூறல் அதன் பொருள் பொறுமை பெரிதும் இவை ஓத புகழ் பெரிய சந்தோடன் பொறுமையானது விசேஷமான இவ்விஷயங்களை கூறவும் கீர்த்தி மிக்க சந்தோடன் நிறை உடையால் அடியேற்றி பரிபூர்ண சோர்வனான ஞான வினோதன் அதன் அகண்டாகார விறுத்தி என்னுடைய திருவடிகளை வணங்கி வாழ்த்தி நிறைவுடன் நின்று அறை கூறும் அரைவுறும் திருப்தியால் நிறைந்திருந்து கொள்ளானான் இனி சந்தோழனை பற்றி அடுத்த பாடல்கள் தொடரும் இதுவரைக்கும் பொறுமை சொல்லி முடிச்சிருச்சு என்றும் ஒருவர் பொருளுடையார் ஒன்றும் பொருளாக போற்றுவரோ அவதார்கை இணையற்ற பேரானந்தத்தை பெற்ற ஞானிகள் அழியும் அற்ப விஷயங்களை பற்றமாட்டார்கள் என பொருள் என்றும் ஒருவரைய இன்பப் பொருளுடையார் எக்காலத்தும் ஓமையற்ற பரமானந்த பிராப்தியை பெற்றிருக்கின்ற மகாத்மாக்கள் ஒன்றும் பொருளும் பொருளாக போட்டுவரோ பார்க்கும்போதே அழிகின்ற உலக விஷயங்களை சுபசாதனங்களாக மதிப்பார்களா மதிப்பாட்டார்களோ அர்த்தம் இது முதல் சந்தோஷத்துக்கு வழி இது ஒரு முறையினார் அழியும் பொருள்கள் ஆசை வைக்காமல் இருந்தாலே சந்தோஷம் வரும் என்பது கருத்து வாணால் ஒழிந்தாலும் வாய் வென்றுதான் வேண்ட நானொழிவுவாரோ நன்று ஆய நா உடையார் அவதாரியை வாழ்வு அழிந்தாலும் வாய் திறந்து கேட்க விற்கப்படுவார்கள் எனும் பொருள் நன்று ஆய நா உடையார் உயர்குடியீர் பிறந்த நல்ல வாக்கு உடையார் வாழ்நாள் ஒழுந்தாலும் ஜீவித காலம் அழிந்து போனாலும் வாய் விண்டு வேண்ட வாய் திறந்து யாசிப்பதற்கு நானும் அது ஒளிவரோ இருப்பார்களா வெட்கப்பட இருக்கும் இது வைராக்கியத்துக்கு உடைய விஷயம் மன அமைதிக்கு உள்ள விஷயம் இதெல்லாம் அதனால் சந்தோஷம் வரணும்னு சொன்னால் இப்படியே இருக்கணும் திருவள்ளுவர் இரவு இரவச்சம் நல்ல அதிகாரம் வச்சிருக்கார் இரவு ஒன்றும் இல்லாத காலத்தில் கேட்டு வாங்கி சாப்பிட்றலாம் தவறு இல்லையேன்னு சொல்கிறார் அடுத்து அதிகாலத்தில் இரவு வச்சம் இது கேட்காம இருந்தால் நல்லதுங்களா எந்த கஷ்டம் இருந்தாலும் கேட்காமல் இருந்தால் மிக உயர்வு இல்லை அது என்ன காரணம்னால் வைராக்கியத்துக்கு அது வழிபண்ண அந்த மனசு பொறுமைக்கு வைராக்கியத்துக்கு இதெல்லாம் இடம் கொடுக்கும் அப்போ அவர்கள் ஞான மார்கத்தில் வெற்றி பெற முடியும் அந்த கண்ணு சுத்தமடையும் என்ற கருத்தை உள்ளடக்கி இரவச்சமர் அதிகாரத்தை வச்சிருக்கார் அவர் சொல்கிறார் கரவாது உயந்தி உய உவந்தியும் கண்ணும் இரவாமை கோடி குருமன்னார் கரவாது மறை மறைப்பில்லாமல் உவந்தியும் சந்தோஷமாக கொடுக்கக்கூடியவர்களாக இருக்காங்க அவரிடத்தில் கூட ஒன்று கேட்டு வாங்கப்படாதுங்கிறார் பாரு எவ்வளோ வேறாங்க அவட கேட்கக்கூடாது நமக்கு தேவையாக இருந்தால் அவ்வளோதான் கொடுத்தா கொடுக்கணும் இல்லைன்னா விட்டுருக்கணுங்கிற என்ன இருக்கணும் அடிப்பட்ட நிலை இருக்குமே ஆனால் என்ன லாபம் அதனால சொன்னால் அந்த ஆசை வெள்ளவர்களாக இருப்பார்கள் செய்பு தேர்வுடையவர்களாக இருப்பார்கள் பொறுமை உள்ளவர்களாக இருப்பார்கள் அதோட கெடுத்துக்க திருப்திங்கிற மனம் எனக்கு இங்கே அது சந்தோனம் கர்மானுசாரம் கெடுத்துக்கிற திருப்திங்கிறது தான் சந்தோஷ இலக்கணமே அப்போ அவர்கள் வறுமை கூட பொருள் பற்றாக்குறையாக இருந்தாலும் கூட அவர்கள் திருப்தி எங்கிறது இருக்கு சந்தோஷமா இருப்பார்கள் அது சந்தோஷத்துக்கு இலக்கணம் இந்த பாட்டில் இந்த முறையாக சொல்லி வைக்கிறார் உளம்படு பேராசை நோய்கூரமே மேல் உழன்றவர் வாழாத வா காணலாமே உளம்பட வாழ்வோமே நாதார்கள் யாரே வருந்தினும் வாராது வாராதுதானே அவதாரியை ஆசையுற்று அலைந்தவர்களும் விரும்பியதை பெறாததை கண்டோம் வாழ நினையாதவர்கள் இல்லை ஆயினும் விடாமுயற்சி செய்யணும் அடையாத பொருள் அடையாத நல் அதான் சொல்வார் பரியினும் ஆகாவாம் பாலெல்லாம் ஊற்றி சுரிதனும் போகாத மன்னர் உள்ளவர் அவ்வளோதான் கூட அது போற காலம் தான் போகத்தான் செய்யும் ஊற்றி சொறியினும் எங்கேயா போட்டால் கூட தூக்கிட்டு வந்து கொடுத்துருவோம் அவங்கள தான் இது என்ன வச்சுக்கோங்க அப்படி பிரார்த்தத்துக்கு இங்கே விட்டுணும் பிரார்த்தத்தை முக்கியமாக கருவமையானால் இது போ பொ பொறுமையை கையாள முடியுங்கிறார் இதன் பொருள் பேராசை நோய் மேல் மேல் உழன்றவர் வாழா வாழாத வாக் காணல் ஆமே மனதில் உண்டான உண்டாகிய மிகுந்த ஆசையாகிய வியாதியின் கொடுமையால் மீளமீள உழைந்து அலைந்தவர்களும் இன்பம் பெறாத இருத்தலை பார்க்கலாம் அதாவது ஆசையின் காரணமாக பலவிதமான மகிழ்ச்சியெல்லாம் பண்ணுறாங்க வியாபாரம் இன்னும் அரசியல் என்ன மற்ற கொடுக்கல் வாங்கல் இதெல்லாம் முயற்சி பண்ணுறாங்க ஆனாலும் பிராரத்தை இடம் கொடுக்காதனால கட்டத்தை நஷ்டத்தை அடிக்கிறாங்க இது பார்க்குறோம் இது பார்க்குறோம்லவா என்கிறாங்க இது பார்க்குறோம் தேர்தலே பார்க்கலாம் வளம்பட வாழ்வோம் செல்வம் பெற்று இன்பத்தோடு இருக்க வேண்டும் என்கள் யாரே இணையாதவர்கள் இவ்வளோத்துனால் இல்லை என்ற ஒளி எல்லோருக்கும் பணம் இருந்தால் தான் நல்லது அப்படி இருக்கிறதுனாலேயே முயற்சி செய்கிறாங்க முயற்சியாகதான் வராமல் தான் போகுது பெரும்பாலும் அப்போ என்ன செய்யணும் இதுக்கு என்று சொன்னால் வழி சொல்கிறார் வருந்தினம் வாராது வாராது தானே விடாமுயற்சியால் சொல்பட்டாலும் நமக்கு அடையாத பொருள் அடையாது என்பது உறுதியா ஆகவே பிரார்த்த அனுசாரமாக தான் பொருள் கிடைக்கும் என்ற ஒரு உறுதி இருக்குமே ஆனால் வீண் முயற்சியெல்லாம் பண்ண மாட்டாங்க ஒரு மூழ்கி பண்ணக்கூடாதா மூழ்கி பண்ணுறதுக்கு சூழ்நிலையை அனுசரித்து பார்க்கணும் பிரார்த்தமானது ஒரு சூழ்நிலை உண்டாக்கும் அந்த சூழ்நிலையானது ஏது சொரூபம் காரியம் அவதி பரியந்தம் வரக்கூடிய சூழ்நிலையாக இருந்தால் தான் பிரார்த்தம் முழுமையாக இருக்குதுன்னு அர்த்தம் சில பேர்களுக்கு ஏது சொரூபம் வரைக்கும் இருக்கும் அது எண்ணம் தான் அது அது பிரார்த்தமில்லாது இவருடைய இந்த ஜென்மத்தினுடைய ஆசைகள் அவ்வளோதான் செயல்படாது வெளியில் வராது சில பேர் காரியத்துக்கு வரும் காரியத்துக்கு வரும்போது கொஞ்சம் அனுகூலமாக மாதிரி தெரியும் அனுகூலம் அது காரியத்தில் நின்று போயிடும் அப்போ பிரார்த்தம் ஆரம்ப நிலை அர்த்தம் முயற்சி பண்ண முடியாது சில பேர் காரியத்தில் இருந்து இன்னும் தீவிரமாகி அவதி போகும் அவதி முடி முட்டு பெறாரு முட்டு போய் இடமே நின்னுக்கும் அப்படி அவர்கள் மீண்டும் மீண்டும் முயற்சி பண்ணாக்க நடக்கலாம் அது நடக்காம கூட போகலாம் முயற்சி பண்ணி அப்போ என்ன செய்யணும் அவசியம் தேவையாக இருந்தாக்கா முயற்சி பண்ணலாம் இல்லைன்னா விட்டுடலாம் இது நமக்கு தகுதி இல்லை போடருக்கு அவதி பிறந்து முடியாமல் போனாக்கா முயற்சி முடிஞ்சு தான் பலனுக்கு வந்துடுமே முடியாமல் போனால் மீண்டும் கூட முயற்சி பண்ணணும் பண்ணலாம் பண்ணும் போய் யோசனையும் பண்ணலாம் இப்போ நான் முயற்சி பண்ணுறோம் இதெல்லாம் லாபம் என்னன்னு சிந்தனை பண்ணலாம் அப்போ கூட ஏன்னா தலையில் வந்துக்கிட்டே இருக்கிறதுனால சிந்தனைக்கு இடமும் சிந்தனைக்கு இடம் இருக்கிறதுனால அது சிந்தனை பண்ணும்போது பாதி வந்து கூட நிறுத்திடலாம் நிறுத்திட்டோம்னா நமக்கு தேவையில்லைன்னா அது லாபம்தான் நமக்கு இல்லை என் பொண்ணிதான் ஒரு விடாப்பிடி மூலத்தனமாக செய்வோமே ஆனால் நஷ்டந்தான் ஏற்படும் சிந்தனை பண்ணணும் நமக்கு தேவையா இல்லையா பார்த்துக்கணும் தேவை இருந்தால் முயற்சி பண்ணலாம் கவிதை புரிய இருந்தோம் இல்லைன்னா இது நமக்கு ஒரு உதாரணம் நம்ம ஆசமர் நடந்துருக்கு தாலோடு போடணும் போணும் எவ்வளோ முறிச்சு பண்ணோம் பணம் பண்ணால் சேரம் தான் பண்ணோம் செஞ்சோம் அப்புறம் எத்தனையோ பேர் வந்து வந்து சொல்லி போயிட்டாங்க அப்புறம் கடைசியில் ஒரு ஆள் போடுறேன்னு ஒத்துக்கிட்டான் ஒத்துக்கிட்டு ஆரம்பிச்சுட்டான் அவதி பெரிய ஏதாவது காரித்தது அவதிக்கு வந்துடுச்சுலாம் போட்டு ஒரு ஹோல்டுங் பண்ணி பண்ணணும் அவளையே அப்புறம் என்ன பண்ணால் இருபத்தஞ்சாயிரம் கொடுவேண்ணா அப்புறம் யோசனை பண்ணாது இன்னைக்கு இருபத்தஞ்சாயிரம் கொடுத்தா தீனி பருவானா இல்லையா சரி கொடுக்குறவன் வந்து நான் செஞ்சுக்கிறேன் செயிச்சா கொடுக்கணும் சொன்னால் கொடுத்துடலாம் இருந்தால் தேடி வந்து கொடுக்கணுமா அவனை அவனுக்கு அவன் வரமாட்டாங்கண்ணா இப்படின்னா பேசணும் இப்படிப்பட்டவன் நாம் ஏன் கொடுக்கணும் அது இல்லைன்னா போட்டு பண்ணு அது விட்டாச்சு அதனால நான் ஐம்பது ரூபா மிச்சம் ஆச்சு ஒட்டி அது கூட அங்கே உக்காந்து கொண்டு கொடுக்கணுமாங்கிட்ட போய் இங்கே வந்து கேட்க மாட்டாங்கண்ணா அப்படின்னு ஆளை வர்றான் அப்படின்னு பார்த்தான் சொன்னான் சரி பார்த்தது என்ன அப்படி செஞ்சான்னு கட்டாயம் என்ன இருக்கு அவன் வந்து இவ்வளோ விராப்பாரு தான் நமக்கு எதுக்கு இந்த பணம் கொடுத்துட்டு தொங்கணுமா போய் இருபத்தஞ்சாயிரம் கொடுத்து விட்டு அவங்ககிட்ட ஏங்கணுமா அப்படின்ட்டு யோசனை பண்ணி தான் கொடுக்க முடியும் அப்படின்னு சொல்லியாச்சு சரி போகணும்னு சொல்லியாச்சு அப்படின்னு இன்னும் போச்சு இன்னொருத்த வந்தான் ஐயாயிரம் கொடுன்னா ஐயாயிரம்லாம் கொடுக்க முடியாது செயிச்சே கொடுக்கலாம்ன்னா அவன் வரமாட்டேங்கலாம் போனால் போகணும் விடாச்சு சரி அஞ்சாயிரம் கொடுத்துருந்தேன் அவ்வளோதான் போடணும் தான் அப்புறம் இன்னொன்று கூட யோசனை பண்ணாது செய்ய செய்ய கொடுக்கலான்னால கூட பாதி செஞ்சுட்டு போயிட்டான்னா அப்புறம் பாதியில் நின்று போனால் அவங்க தான் கஷ்டம் அப்படி செய்யலாம் இல்லை கொஞ்சம் ஆரம்பித்து வைச்சா இன்னொரு ஐயாயிரம் கொடுக்கு வரவே இல்லை பாதியில் நின்று போனால் அப்போ நமக்கு கஷ்டம் தானே அதனால சொல்லியாச்சு இனிமேல் ரோட்டில் போகிறதில்ல போப்பான்னு சொல்லியாச்சு அது வேலை நமக்கு சிந்தனை பண்ணி நிறுத்தலாம் அவசியம் இருந்தால் போடலாம் அவசியம் ஒன்றும் கிடையாது ஒரு பிரியத்துக்காக போடுறது பிரியத்தாக போறது அனுகூலம் காரணம் இருக்கும் அனுகூலம் இல்லை துர்பல பிரார்த்தம் முயற்சி பண்ணிக்கிட்டே இருக்க வேண்டியிருக்கு இவ்வளவு முயற்சி பண்ணி பணத்தை கொடுத்துட்டு என் விட முயற்சி வேணா ஒன்று வேணா விட்டாச்சு எதுவுமே செய்யல அப்படி இல்லைன்னு சொன்னா எல்லாரும் பணம் போயிருக்கும் இருபத்தஞ்சி அப்படி போட்டிருந்தாலும் கூட பாதி போயிருக்க அப்படி எல்லா விஷயத்திலும் பாத்துக்கலாம் இது ஒரு உதாரணத்துக்காக சொல்றது அனுபவத்தில் உள்ள மேல் மேல் உழன்றவர் வாழாதவா காணலாமே வளம் பட வாழ்வோம் என வருந்தினும் போக மேன்மேல் புனர்ந்திட உண்டாகி வந்தாலுமாரா அலந்தலை கண்டாசை ஒன்றோல் உறாதே அறிந்தவர் சந்தோணம் வந்தாரினாரே பயணி மூலமும் அதிதானது வழக்குறையும் பத்தொன்பதாவது ஞான வினோதன் படைச்சிருக்கு அதில் அவதா இருக்கே விஷயபோகங்களை மிகுதியாக பெற்றவர்களும் அதனால் சாந்தி பெறாது விஷயங்களை விட்டவர்களே சாந்தி பெறுவர் என சந்தோடன் சொல்லிட்டு வருவது அந்த சந்தோடன் முடிஞ்ச அதாவது அமைதியாக இருந்தால் சந்தோஷம் வரும் இன்னும் சந்தோஷம் வர கடித்தல் திருப்பி தான் சந்தோஷம் சொல்லப்பட்டிருக்கு அப்படி இருக்கிறதுனால இந்த உலகத்தில் உள்ள நிலைமைகளை விஷாலம் பண்ணுவார் அது விசாரணை தான் போ பொருள் மிகையாயன் பொறை படைக்கு மிகுந்திருக்கின்ற எனது பொறுமை என் ஆயுதத்திற்கு பகை பாவம் கொடுமை எதிரியும் பாவங்களும் பலன் செயலும் கொலை படை உடைய கோபனை விருந்தாக்கி விடுகிறேன் கொலை முதலியவற்றை ஆயுதமாக கொண்ட குரோதத்தை விருந்தாக கொடுத்து அளிக்கின்றேன் என்று இதுவரைக்கும் எட்டு பாடல்கள் பொறுமைக்கு அடுத்ததுதான் இந்த சந்தோஷம் சொல்லப்படும் பொறுமை என்ன சொல்லுது அப்படின்னா எவ்வளவு பொறுமை இருக்கோ அது பெரிய ஆயுதம் சொல்லப்படுது எதிரியும் பாவங்களும் வன்சைகளும் கொலை முதலியவற்றை ஆயுதமாக கொண்ட குரோதத்தை விருந்தாக கொடுத்து அழிக்கின்றேன் ஆக இந்த பொறுமையானது அந்த கொலை களவு கல்காமம் முதலாளம் எல்லாம் அதை விருந்து அந்த காமனுக்கு கோபனுக்கு அந்த கோபனுக்கு நீயே உன் சாப்பாடு சாப்பிடுக்குவான்னு சொல்லி நான் அவனை அழித்து என்று சொன்ன பிறகு அடுத்து சந்தோடன ஆரம்பம் மிகுதியாக பெற்றவர்களும் ஆனால் சாந்தி பெறாது விஷயங்களை விட்டவர்களே சாந்தி பெறுவார் என்பதையும் இப்போது இதன்பொருள் புலன் தலை கொண்டு ஏறு புன்போகம் பஞ்சேந்திரிய விஷயங்களை சுகஸ்தானமாக கொண்டு அனுபவிக்கும் அற்ப சுகத்தை மேன்மேல் புணர்ந்திட மறுபடியும் மறுபடியும் அடையப்பட்டு உண்டாகி வந்தாலும் அனுபவித்து வந்தவர்களும் ஆறா அலம் தலை கொண்டு சாந்தமடையாமல் சஞ்சலத்திற்கு இடம் என்றறிந்து அறிந்தவர் ஆசை தத்துவ ஞானிகள் ஆசையினை ஒன்றோடு உறாதே நிலத்திலும் வைக்காமல் சந்தோடம் வந்து ஆறினார் சர்வதுக்க நிவர்த்தி பரமானந்த பிராப்தியை அடைந்தவர்களால் சாந்தமுட்டனர் விஷயங்கள் எவ்வளவு வந்தாலும் கூட அதில் திருப்தி ஏற்படுறதில்லை திருப்தி ஏற்படாத காரணம் என்னன்னா சிறிது காலத்திலிருந்து சிறிது நேரம் வந்து போயிடுது சிறிது நேரம் சிறிய அளவு அது போயிடுது ஆனால் ஆத்மாவோ எப்போதும் சுகமாக இருக்குன்னு விரும்புகிறது அது ஒரு உணர்வு அது அது உணர்வுக்கு அது இடம் கொடுக்கறதில்லை ஆனால் திருப்தி ஏற்படுறதில்லை அப்போ திருப்தி ஏற்படாதனால சந்தோஷம் எப்படி வரும் வராது இப்போ சந்தோஷம் என்ன சொல்லுது கர்மானுசாரம் கிடையாது திருப்தி அடை என்று சொல்லுது அப்போ கர்மானுசாரங்க அப்பப்போ திருப்தி இருந்துக்கிட்டே இருக்குது அப்போ தொடர்ந்து இன்பம் இருந்துக்கிட்டே இருக்கு அப்படி இல்லாமல் ஒரு விஷயத்தில் மட்டுந்தான் நாம் திருப்தி அடைந்து மற்ற விஷயத்தில் திருப்தி இல்லைன்னு சொல்லும்போது துக்கம் ஏற்படுது ஏயாதி மன்னன் ஆயிரம் வருஷம் போகபாய் என்பதால் பாரதத்தில் ஆயிரம் வருஷம் அனுபவிக்கும் அந்த ஆசை நீங்கலையாம் ஏன் நீங்காதுன்னா எந்த ஒரு பொருளும் அனுபவித்தாக வாசனை ஒன்று ஏற்படும் பொருள் அனுபவித்த பிறகு அந்த பொருளும் போயிடும் அந்த பொருளை அனுபவித்த அனுபவம் போயிடும் ஆனால் வாசனாக தங்கும் எல்லா விஷயங்களும் அப்படி தான் நல்லது கெட்டது அப்படித்தான் அந்த வாசனை என்ன பண்ணோம் மீண்டும் மீண்டும் வாய்ப்பு கிடைக்கும்போதெல்லாம் வெளிப்படும் அப்படி வெளிப்படும்போது அந்த பிராரணத்தை இருக்குமே ஆனால் அந்த பொருள் கூட்டி வைக்கும் இது கூட்டி வைக்காது கூட்டி வைக்காத போது ஆசை மட்டும் கிளம்பும் அந்த வாசனை கிளம்பும் போது மனதிலே ஆசை கிளம்பும் அது ரெண்டும் சேர்ந்த பிறகு பொருள் இல்லையே ஏற்படும் ஏக்கம் ஏற்படும் துக்கம் பெரும் அப்போ என்ன செய்யணும் கெட்ட ஆசைகளை நிறைவேறும் பொருட்டு நான் முயற்சி செய்யும்போது அது துக்கத்துக்கு ஏதுவாகிறது அழியக்கூடிய பொருள்களிலே ஆசையை வைத்து அனுபவித்த பிறகு அது வாசனை ஆனதுனால மீண்டும் மீண்டும் தலை தூக்கும் போது துக்கம் ஏற்படுது வாசனைகள் நல்ல பழகி நல்ல வாசனை ஏற்றுக்கொள்வோமே ஆனால் அது நல்ல வாசனைகளும் தலை அது தூக்கும் போது என்ன பண்ண நன்மை பண்ணணும் அந்த வாசனையுடைய பயன் என்ன சுகத்தை கொடுக்கும் சந்தனத்தை போக்கும் அப்போ போக்கும்போது நமக்கு அறிவுறுதியாகிறது ஆத்மசாந்தி அடையுது சந்தோஷம் உண்டாகிறது இவ்வளோ லாபம் உண்டு வாசனை ஆனது ரெண்டையும் தீவிரப்படுத்துவது தான் முன்பின் ஒன்றையும் ஆலோசிக்காமல் குறுவதா விருதுக்கு ஏதுவாகிய திட்டத்தின் சுட்சி வாசனைக்கு வாசனை கேள்வி அதான் அடிமனம் பழக்கம் வழக்கம் அதனால்தான் எய்யாதி மன்னன் ஆயிரம் வருஷம் அனுபவித்த ஒரு அதிகமான ஆசை ஏற்பட்டதைய குறையில் அதை நீக்க முடியல அப்புறம்தான் எல்லோரும் யோசனை பண்ணி காட்டுக்கு போய் தவம் பண்ணி செலுத்தி விடலாம் என்று கடைசியில் காட்டுக்கு போய் தவம் பண்ணி செய்து விட்டான் என்ன காட்டுக்கு போய் தவம் பண்ணால் மணி அடங்குமா அது எங்கே அடங்கும் போது அதுக்கு வேற என்ன ஊர் பட்ட ஆசை அனுபவிச்சாச்சு அப்புறம் ஏறுபே கிடக்குது வாசனை வந்து நல்ல வாசனைகள் சம்பாதிச்சு அதுக்கு மிஞ்சின வாசனை இருந்தது அடங்கு அதுவரைக்கும் அடங்க எந்த வாசனை ஆனாலும் சரி நல்ல வாசனை பல அதிகமாக இருந்தால் அழிஞ்சிடும் கெட்ட வாசனை பலமா இருக்கும் கொஞ்சமா இருந்தாலும் அழியாது அதை திரும்பப்படுத்திக்கிட்டே இருக்கணும் அதோடய வேலை என்ன மனதை சஞ்சலப்படுத்துகிறது தான் வேலை சஞ்சலம் தான் துக்கம் நல்ல வாசனை என்ன பண்ணுறது மனதை அமைதிப்படுத்தணும் அமைதி தான் சுகம் அமைதிப்பின் வரக்கூடிய சுகம் சஞ்சலத்துக்கு போகிற துக்கம் அதனால தான் வாசனைகளை நல்ல வாசனை பழக்கணும் சட்டாசகாசம் வேணும் அப்புறம் நம்முடைய வாழ்க்கையில் பழக்கங்கள்லாம் நல்ல வாசனையாக இருக்கணும் அப்படிங்கிற கருத்து அது இல்லாமல் கெட்டதுக்கு வாய்ப்பு கொடுக்க கொடுக்க ஏ ஆதி மன்னன் மாதிரி கடைசி காலத்தில் துக்கப்பட சாக வேண்டியதான் எண்ணம் தான் இருக்கு அதே மேலே வரும் சனிமையாக இருக்கும்போது வாசலை தான் ஆதிக்கம் பொருள் கிடையாது இல்லை அப்போ அது வாசலை அடக்கிறதுக்கு சர்ச்சை சகாசி யாருக்கும் இல்லாதனால துக்கம் ஏற்படும் அதுக்கு என்ன செய்யணும் குருமுகமாக கேட்டு மந்திரத்தை செய்யலாம் தீவிரமாக செய்யும் போது அது அடங்கும் அப்புறமேல தியானம் பண்ணலாம் இதெல்லாம் தீவிரமா இருந்தாக்க அது அடங்கும் அதுதான் காலில் சமமான போறேன்னு சொல்றது வாங்கிட்டு அனுபவிச்ச அனுபவம் தான் கடையில் துக்கப்பட்டு சேர்த்தது அது அழிஞ்சிரும்போது தொடரும் அதனால அதிகமான போக பாக்கியம் இருக்கு அதிகமான துக்கத்துக்கு அது வாசனை தினமாயி குறைந்த அனுபவம் இருக்க இது போக பாக்கியம் இது குறைஞ்ச வாசனை இருக்கும் குறைஞ்ச வாசனை இல்லாதவர்களுக்கு அவ அப்படி அனுமிக்கிறா நமக்கு இயக்கம் தான் இருக்கும் மேல பார்த்து மேல பார்த்து கேளுக்கப்படணும் விசார புருச நமக்கு இது குறைஞ்ச அனுபவம் இருக்கு இது சீக்கிரத்தில் வாசனை போக்கிக்கலாம் வேற தைரியம் இருக்கு அவனுக்கு அது விளக்கம் கிடைக்கும் இந்த சந்தோடன் அப்படிங்கிற இதுல இந்த மாதிரியெல்லாம் பாருங்கள் சொல்ற இல்லாத பொழுது இன்பம் இதுவென்று பிறர்வாள் செல்லாத செலவென்ப செலவாய செலவே இல்லை என்று ஒருவரிடம் இறக்காத நெறியே நன்னெறியனல் பொருள் இல்லாத பொழுது வருவே வந்த காலத்தும் இன்பம் இதுவென்று சுபசாதனம் இவ்வஸ்து என்று பெர்வால் செல்லாத அந்நியரிடத்திற்கு போகாத செலவு என்ப செலவு ஆய செலவு மார்க்கம் என்பது என் முடிவான மார்க்கமாகும் உலகத்தில் ஒவ்வொருவருக்கும் ஒரு குறை இருக்கு தான் செய்யும் அந்த குறை இருக்கிறதுனால பிற கேட்பாங்க அது யாசகமாக கேட்பான் கடனாக கேட்பாங்க ஏதோ ரெண்டு வயதில் ஏதாவது கேட்பாங்க அப்படி கேட்கறதுனால என்ன ஆகுது அது துக்கத்துக்கு ஏதுவாகும் என்று சொல்கிறார் அப்போ என்ன செய்யணும் இன்பம் இதுவென்று என்று சொன்னால் இது ஒன்னால் அண்மையிலே இருக்கின்ற ஆத்மா தான் கொண்டு வசிக்கலாம் அதை வசதின்னு போட்டிருக்க அப்படி வச்சுக்கிட்டாலும் சரி கெடுத்த திருப்தின்னு சொல்லக்கூடிய இது என்று என்னை சில சாஸ்திரங்கள் வறுமூற்ற காலம் கேட்டு வாங்கி சாப்பிட்லான்னு விளக்கம் கொடுக்குது அப்படி கொடுத்தாலும் கூட அதனை வேண்டாமென்று இருக்கிறது வைராக்கியன்னு பேர் அப்படி வைராக்கியமாக இருந்தால் என்ன லாபம் மனதுக்கு அமைதி ஏற்படுது சந்தோஷம் டாக்டர் பிறகு கேட்கும்போது கடின காரண்யம் என்று சொல்லுவார்கள் கடினம்னால் இவ்வளோ பொருள் வச்சுருக்கா நாம் கேட்குறோம் கொடுக்க மாட்டேங்கிறானே இப்படி என்ன கடினமான நஞ்சம் என்று நம்மளுக்கு மனசில் தங்கப்படும் இருப்பாங்க அவங்ககிட்ட போய் கேக்கிட்டாக்க என்னங்க பண்ணுறது எல்லாம் இப்போ சொந்தரமாக வரைக்கும் இவனுக்கு கொடுக்குற சந்தர்ப்பம் இல்லையு இனிமையாக பொருத்தமாக சொல்கிறான் நிலவப்படுத்தா இருக்குன்னாக்கா காரணியம் ஐயோப்பா இவனுக்கு இப்படி வந்து இல்லைன்னு நான் கொடுப்பேன் கொடுக்குற வசதி இல்லாமல் போச்சே என்று காரணியும் இது கடின காரணியம் நாம் ஆளாகிறோம் அதனால் இது வேண்டான்னு பூ போகிறது இல்லைன்னு சொல்லப்படும் இது குசேலர் அவருடைய வாழ்க்கையில் இதான் கடைபிடிச்சாராம் அவர் ஏதாவது புர்வதற்கு பண்ணி ஏழையா இருந்து வாழ்ந்தார் இருபத்தி ஏழு குழந்தைகள் அந்த அம்மாவுக்கு எங்கேயாவது போய் சம்பாதிச்சி வரலாம் கவலை இருக்கத்தான் செய்யும் பெண்களுக்கு இவர் என்னன்னா எங்கேயா இப்போ கேட்கணுமே பிராமணன் போய் கேட்டு வாங்கி சாப்பிட்லாம் அவர் போகிறதில்ல கடின காரண்யம் சொல்லுவார் கடின காரியம் உண்டாக போகிறதில்லை அப்படின்னு சொல்லுவார் அப்படின்னு சொல்லலாம் இப்போ சொன்னது என்னை எங்கே போச்சு எங்கம் மனித எங்கேயோ போயிடுச்சேன் இது பண்ணுறது என்ன ஐயர் சொல்கிறேன் அது கிடைச்சி கிடைக்கும் போது கொஞ்சம் வருமானம் வரது வந்து விடுத்து காலத்து போக்குறேன் தான் ஏன்னா அதை கொண்டு காலத்துல போக்குறேன் தான் புரோத பு புரோதம் பண்ணுறது ஏதாவது கல்யாண காட்சிகள் அது இது பண்ணுறது வைத்திய காரியங்கள் பண்ணுறது அது சரியாக கிடைக்குதோ கிடைக்கல ஐயரு அப்படிங்க கடிதம் அப்படின்னா அவர் கொடுக்கக்கூடிய சந்தர்ப்பம் இருக்கு வசதி வாய்ப்பு இருக்குது கொடுக்க மாட்டாங்க சில பேர் உலாவு குணத்தினால அப்போது அவன் கடிதத்தனம் பார்த்தியா என்று இவள் கடினத்தனம் உண்டாங்கப்பா இவரை வச்சுக்கிட்டு கொடுக்க மாட்டேங்கிறானே நம்ம கேட்குறோம் அப்படின்னு ஒரு கடுமையான எண்ணம் உண்டாகும் காரின் மண்ணால் வசதி வாய்ப்பெல்லாம் இல்லாமல் இருக்கும் கொடுக்கக்கூடிய தன்மையுடைய குணசு தான் இப்போ கேட்கும்போது கொடுக்கணுந்த எண்ணம் இருக்குது என்ன பண்ணுறது அப்படின்ட்டு அவங்க ரொம்ப சங்கடப்படுவாங்க ஐயோப்பா நம்ம கேட்க வந்தே தப்பாக போச்சு அப்படின்னு என்னை போதும் இதுல இது இல்லை சாமிக்காக வசூல் பண்ண போகிறதுன்னு பழைய பார்த்துருக்கேன் இந்த மாதிரி சில பேர் குடும்ப பிறரை கேட்டு இது கடின காரியத்துக்கு காரணியத்துக்கு விட கேட்காம திருப்தி அடைகிறது உத்தமம் அது சந்தோஷம்னு பேரு கிட்டதே திருப்தி அப்படிங்கிறத நீங்கள் சொல்கிறார் அதனால தான் வறுமை வந்த காலத்தும் சுகசாதனம் இது எது சந் இது சந்தோஷம் கடித்த திருப்திங்கிறது தான் இதுன்னு அர்த்தம் என்று அநீர் இடத்து போகாத மார்க்கம் என்பது முடிவான மார்க்கமாகும் ஆனால் கேட்டு வாங்க சாப்பிடலாம் சொல்லிருக்கு சொன்னாலே கடின காரியம் இருக்கிறதுனால அது துக்கம் ஏற்படும் சந்தோஷம் இருக்கிறது இல்லை என்று சொல்லப்படுது அதனால் கேட்காமல் உத்தமம் என்பது கருத்து சைத்திகண்டி தான் அப்படி இல்லைன்னு சொன்னாக்க திருவள்ளுவர் இரவு கேட்கலாம் சொல்றார் ஒருவருக்கு இறந்தல் இறந்தவை துன்பம் உரா வரியன் அதாவது கேட்கறது நல்லதுதான் அவன் சந்தோஷமா கொடுப்பான்னா அது நல்லது சங்கடப்பட்டு கொடுத்தான் கெடுதல் அது இன்பந்தான் சந்தோஷமாக கொடுத்தா இன்பந்தான் கேட்குறதே நல்லதுங்கிறார் ஏன் நல்லா கொடுத்தாங்க சந்தோஷமாக கொடுத்தான் அவன் துக்கப்பட்டு வெறுப்படைந்து கொடுப்பானே ஆனால் நீங்கள் ஏற்படும் அதனால் கேட்காம இருக்கு உத்தமம் என்பது அது சொல்கிறார் கே அப்படி இல்லை வைராக்கியம் இல்லை கேட்டுக்கோங்க அதுவும் இடம் கொடுக்குறார் இரண்டு பேர் இரவு பட்சம் கேட்க வேணான்னு கேட்டு அப்படி செய்யக்கூடிய காரியத்தை விட என்ன லாபம் வைரகத்தை சொல்றதே இல்லை ஈகை மற்றெல்லாம் இருப்பை இல்லாம இருக்க எதை நாம் கொடுத்தா அவங்க எதை கொடுப்பாங்க எதிர்பார்த்து கொடுக்கறது எதிர்பார்க்காம கொடு இல்ல இல்லை அவங்களுக்கு அப்படியே என்ன ஆர்த்தி சேவந்தானது பண்ண எதிர்பார்க்கல பாருங்கள் அப்படிங்க இப்படி எல்லாம் இந்த இதெல்லாம் எது சொல்கிறது கர்மாச கடைத்த திருப்தி அடைஞ்சுப்போங்க சொல்றேன் அதுதான் முக்கியம் படைத்தவன் இருசை பொருள் எங்கே தவன் சுமை விழா அவதாரியை சுமப்போல் விழும்போது சுமை தானே விழல் போல் தத்துவ விசார காலத்தில் சீட்டித்தவனே அழியும் போது அவன் சிரட்டித்த உலகம் அழியாதிருக்குமா எனல் என்பொருள் படைத்தவன் இருசை படைத்த பொருள் எங்கே வேதாந்த விசாரத்தால் சீட்டித்த பிரம்மதேவன் மித்தை என்று அழியும் காலத்தில் தீட்டித்த வஸ்துக்களும் எங்கே இருக்கும் எடுத்தவன் வீழில் சுமை விடாமல் இராதே சுமை எடுத்தவன் கீழே விழுந்தால் சுமையும் கீழே விழாமல் இருக்குமா சுமை எடுத்துட்டு போகிறான் விழுந்துட்டான் தடிக்கும் அப்போ தலையில் இருக்கிறது விழாமையாக இருக்கும் விழுந்துட்டா இருக்கும் இதில் வச்சிக்கிட்டா இருப்பான் இல்லை போட்டுருவான் அப்படி போல் தத்துவான் விசாரம் பண்ணும்போது பிரம்மதேவனும் நிச்சயம் இச்சிக்கப்படுகிறது பிரம்மதியாவனும் நிச்சயம்னு சொன்னாக்கா மித்தியன்னு சொன்னாக்கா அதாவது சிட்டிக்கப்பட்ட உலக சத்தியம் வருமா அது மித்தியதானே என்று வராமல் இருக்குமா அப்படி வரும்போது மனசுக்கு ஆசாபாசம் இருக்குமா பயமாசு வருமா வராதல்லவா அப்போ சந்தோஷம் வருமா இல்லையா ஆக இப்படிப்பட்ட முறையில் சந்தோஷம் அடையணும்னு சொல்கிறாங்க ஆமாழியால் அருந்தி தடையற்றி தாமாய்தல் பொருள் மாய்தல் தவிராது பிரிவே தத்துவ ஞான காலத்தில் தான் செய்த கர்ம பலானபோக முடிவில் போக சாதனங்கள் அழிவதோடு போக்தாவும் அழிவன் எனல் பொருள் ஆம் ஆகும் வழியால் அருந்தி தடையற்று செய்தாயிருக்கின்ற கர்மபலத்தை அனுபவித்தாகும் முறையால் அனுபவித்த பின் தடையின்றி தாம் மாய்தல் கர்த்தாபோக்தாவாய் தாம் அழிவதும் பொருள் மாய்தல் போக சாதனங்களான வஸ்துக்கள் அழிந்து போவதும் தவிராது பிரிவு தப்பாமல் பிரிந்து போவதேயாம் எப்போது தத்துவானம் வந்தால் தான் தத்யானை வரும்போது எல்லாம் மித்தியாகி மித்தியா அது அகர்த்த அபோக்தா அசங்கம் சினிமாத்தையும் சொல்லதுனாலே அந்த திருப்படி தோற்றம் இல்லாமல் கர்த்தா பக்தன்மையெல்லாம் அடிஞ்சு போயிடும் சொன்னார் வாதாகி நுகர்கின்ற வயிறுள் ஒரு ஜான் ஏதால் இது இது என்னே இது என்னேதை உண்ணும் வயிறு ஜானா இருந்தும் நிறையாதிருப்பது ஆச்சரியமென இதன் வாது ஆகி நுகர்கின்ற வயிறு உள்ளது ஒரு ஜான் போரிட்டுசுகின்ற உடம்பினுள் வயிறு இருப்பது ஒரு ஜான் அளவே அப்படி இருந்தும் ஏதால் இது அமையாது எதனால் இந்த உதரம் நிறைவதில்லை இது என்ன இது என்ன இது ஆச்சரியம் இது ஆச்சரியம் என்ன எல்லாரும் சாப்பாட்டுக்காகத்தான் பாடுபடுறாங்க சண்டை சச்சரவு விவாதங்கள் வியாபாரங்கள் தொழில் எல்லாம் இருந்தால் அதே வாது அடிஞ்சிடலாம் வாது இது பண்ணுறது போடுறேன் அப்போ சண்டை தான் அப்படி இருக்கும்போது சரி சாப்பிட்றோமே போதுமுங்கிற விளக்கு தான் சாப்பிட்றோம் அப்புறமும் மீண்டும் மீண்டும் அவர் சேர்னாருக்குள் வரணும் வேண்டு வேணும் ஒரு மூணு மணி நேரம் மணி மணி அப்புறம் வேண்டு வேணும் இது என்ன ஆச்சரியமாக இருக்கேன்னா அதனால் இப்போ துக்கம் ஏற்படுது இப்போ என்ன செய்யணும் இதனுடைய இயல்பு அப்படித்தான் என்று நிச்சயம் பண்ணி அந்தந்த நேரத்துக்கு சந்தோஷம் திருப்தி அடைஞ்சவன் சந்தோஷம் இழக்கணும் அப்படி பழக்கம் பண்ணிக்கணும் என்றார் அவ்வளோ சொல்றாரு ஒரு நாள் உணவை ஒழி என்றால் ஒழியாய் இருநாளை கேள் என்றால் ஏழாய் ஒரு நாள் என்னோ வயிறோ இழும்பை கூறின் வயிறே உன்னோடு வாழ்தல் அறிது இடும்பை கூறியின் வயிறன்னா ஒன்றும் புரியலையே என்ன அது கூட இங்கே இது ஆச்சரிய ஆச்சரியம் பண்ணார் புரியலையே சரி கிடைக்கும்போது ரெண்டு நாள் சாப்பிடலாமில்ல அதுவும் இல்லை இல்லா சமைச்சா ரெண்டு நாள் திருப்தா சாப்பிட்டோம் நேர்த்தல்லாம் இன்னைக்கு பண்ணியா கலந்து என்னான்னு சொன்னா ஒத்துக்குதா ஒத்துக்க மாட்டேன் பச்சு பிச்சு வதறது அப்படியே சொல்ல படைச்சிருக்கார் அப்படி படைச்சு இருக்கிறதுனால தான் திருப்தி இருக்கிறது இல்லை அப்ப திருப்தி எப்படி வரும் சரி அன்னைக்கு பிராரந்தம் நமக்கு நிறைய கொடுத்தது அது ஒரு பிரார்த்தம் இப்போது கொடுக்காது ஒரு பிரார்த்தம் ரெண்டையும் சமம் பண்ணிக்கணும் எனக்கு சவபானு இருக்குமே ஆனால் அமைதி ஏற்படுது அமைதி ஏற்பட்டு சந்தோஷம் இல்லாது அது சாப்பாடு வளர்த்து கொள்ள வேண்டியது அப்படிப்பட்ட வளர்த்துக்கிட்டா இது என்ன ஆச்சரியம் என்ன ஆச்சரியன்னு சொல்ல வேண்டிய தேவை அது சும்மா அப்படித்தான் போகணும் அப்படின்னு சொல்லி ின்மை எனும்யுதத்தால் ஆசா பசா சோடும் அடலோபன் இருமே அவரது நிராசை என்னும் வஜிராயுதத்தால் ஆசையான பேயும் லோபனும் அழிவார் எனல் இதன்பொருள் ஏசாத பற்றின்மை மேன்மக்களாலே நிந்தையில்லாத ஆசை அற்றிறுத்தல் என்னும் ஆயுதத்தால் என்கின்ற ஆயுதத்தை கொண்டு ஆசாபசா சோளு இச்சையாகிய பேயுடன் அடல் லோபன் இருமே வலியுற்ற லோபனானவன் நாசமடைவன் ஆ கடைசியில் முடிக்கிறார் இதோட சந்தோடன் முடியுது பத்து பாடல்களில் நிராசை தான் பிரதானமல்லார் ஆசையேற்றுத்தல் பொருள்களில் கிடைத்தல திருப்தி என்ற எண்ணம் வரும்போது நிராசை உண்டாகும் உண்டாகாது அப்போ நிராசை உண்டாச்சுன்னு சொன்னால் லோபகுணம் போயிடும் ஆசாபாசங்கள்லாம் போயிடும் சிவபானம் உண்டாகும் சிவபானம் உண்டாச்சுன்னா சந்தோஷம் வரும் சந்தோஷ கலக்கணம் அதுதான் வாசிட்டத்தில் சாந்தி விசாரம் சந்தோஷம் சாவிசங்கம் என்று வாசல்கள் முத்தியாகிய அரண்மனைக்குன்னு சொல்கிறார் அந்த முத்தியாக அரண்மனைக்கு நாலு வாசல் இருந்தால் நாலு பேர் காவக்காரனாக ஆகியோங்க இதை யாரை பிடிக்கிறது முதல்லனா சாஸ்கமாகிய வாசக காவக்காரன பிடிக்கணுமா அவனை பிடித்தமுன்னா சாசகத்தின் மூலமாக எல்லா விஷயங்களும் விளங்குது அப்புறம் சாந்தி ஏற்படுது சாந்தி விசாரம் ஏற்படும் சாசகத்தினால விசாரத்துக்கு சாந்தி சாந்தி பொறுத்து சந்தோஷம் உண்டாகும் சந்தோஷ கலக்கணும் கிடைக்கிற திருப்தி இதெல்லாம் விசாரத்தால் உண்டாகும் ஆகவே நான்கு வாச வாயிலில் காத்து கொண்டிருக்கிற வாயில்காரங்களில் சசங்க சாகாசம் தான் முக்கியம் என்று சர்சாவ சாகசத்தினாலே நிராசை வளர்மையானால் சாபானம் உண்டாகும் சாந்தி உண்டாகும் சாந்தி பிறகு சந்தோஷம் உண்டாகும் இவ்வளோ சொல்றாங்க சந்தோடன் இவை இவை தாற்றவே அந்த அருள் செய்யும் அளவிலே அவதாரியை சந்தோடன் இவ்விதம் புறவும் கேட்ட ஞான வினோதனாகிய அகண்டகார் விருத்தியானது ஆச்சரியப்பட்டார் எனல் இதன்பொருள் சந்தோடன் இவை இவை சாற்றவி சந்தோழனானவன் இவ்விதமான விஷயங்களை பத்து பாடல்களிலே கூறிய மாத்திரத்தில் அந்தோவென்று அருள் செய்யும் அளவில் என்ன இவ் ஆச்சரியம் என்று ஞான அருள் புரியும் சமயத்தில் பாட்டு தொடர் அடுத்ததில்லை ாமன் மேவரும் பவகாலன் பதம் பணிந்தோது மேதாரியை நிவத்தன் போல் இதன்பரல் விவகார பராமுகன் பிரவர்த்தி அற்ற இருப்பவன் மேல் அருண் பவகாலன் பதம் பணிந்து ஓதும் மேவ மேண்பவகாலன் பதம் பணிந்து ஓதும் அடைதற்கரியவனும் பிறப்பு ஒழிப்பூர்வமான ஞான வினோதன் சொல்லக்கூடிய அவண்டாகார விருத்தி என்னும் அந்த விருத்தியின் திருவடிகளில் வழங்கி கூறுவன் அவிண்டாகார விருத்தி தான் ஞானவேந்தன் ஞான வினோதன் அதுதான் கடைசி விருத்தி அதுதான் ஆத்மாவினுடைய உண்மை சுரூபத்தை மறைத்திருக்கின்ற ஆவணத்தை பங்கம் பண்ணக்கூடிய யோகிதோ அது அஞ்ஞான பிரதான் நாசமடையும் அஞ்ஞானத்தினுடைய காரியம் ரெண்டு அசத்வாபாதக ஆவரணம் அபானாபாதம் ரெண்டு அந்த ரெண்டு ஆவரணங்களில் பரோட்ச ஞானம் அசுவாபாதக ஆவரணத்தை போக்கும் அபரோட்சியானம் அகண்டாகார விருத்தி அபரோச் ஞானம் ஓ அகண்ட் அகண்டாகார விருத்தி அது பரோட்சமாக இருக்குது அதன் பிறகு இடபரோட்சமாகும்போது அந்த விளங்கவில்லை அபானாபாதம் சொல்லக்கூடிய விலங்குவில்லை எண்ணத்தை போக்கும் அது போக்கின ஒன்று சுவரூபம் விளங்குது அப்போ சுயம்பிரகாசமாக ஆத்மா விளங்குது என்று உணரப்படும் அதுதான் சமாதினுன்னு பேர் அந்த விருத்தி தான் ஒரு தலைமை விருத்தின்னு பேர் அதை விட வேறு தலைமை ஒன்று கிடையாது அந்த எண்ணம் தான் கடைசி எண்ணம் அதுதான் ஆத்மாவில் நெருங்கியிருக்கிற எண்ணம் அகண்டபானம் உண்டாக்கூடிய எண்ணம் அத்தகைய விருத்தியானது தலைமையில் தான் இப்போ இவ்வளோ செய்கின்றார் அவை கீழ்பட்டை குறிச்சிக்கெல்லாம் செயல்படுகின்றார் இத்தனை அன்றோ இவர்களும் இங்கே அவதாரியை மாதா பிதாக்களுக்கு தீவிர பக்தி செய்கின்றவர்கள் முன் பிறவிகளில் உள்ள பல பெற்றோர்களைப் போல் இவர்களுமாம் எனல் மாதா பிதாக்கள் பேர் சில பேர் ரொம்ப பக்தி உண்டு அப்படி இருந்தாலும் அது விசாரத்தினால் நிவிற்த்தி வரும் நிவர்த்தி மார்க்கறத்துக்கு விசாரந்தான் பிரதானம் தீவிரமான பக்தி தாழ்த்ததில் இருக்க வேண்டியது தான் ஆனாலும் கூட அது அளவுக்கு மீறி அஞ்ஞான நிலை தான் விசாரத்தினால போக்கலாம் எப்படி ஏன்பொருள் அத்தனோடு அன்னைக்கு அன்பு செய்கின்றார் உலகத்தவர் தந்தையரோடு தாய்மார்களுக்கு வழிபாடு செய்து கொண்டிருக்கின்றனர் அளவுயில் பிறப்பு ஊற்று அவை அவை தோறும் எண்ணற்றிருக்கின்ற பிறவிகளை அடைந்து அவ்வப்பிறவைகள் தோறும் எத்தனை தாயும் தந்தையும் உற்றார் இத்தனையும் அன்றோம் எண்ணற்ற தாயார் தந்தையர்கள் சுற்றத்தார்களையும் பெற்றிருந்தார்கள் இவர்களை போல அல்லவா இங்கே இவர்களும் இந்த ஜென்மத்தில் உள்ள இம்மாதா பிதா பந்துக்களும் ஆவர் ஆகவே முன் ஜென்மங்களில் தந்தை தாயர்கள் சுற்றத்தை எத்தனையோ பேர் இருந்துகிட்டு தான் இருக்காங்க இன்னும் தான் போகிறாங்க இதெல்லாம் இடையில்தானே என்று ஒரு விசாரம் பண்ணணும் அப்படி பண்ணும்போது தான் அவருடைய பற்றுக்கள் நீங்கும் என்பதை தீபத்திலையும் வைர இது மகாராத்திரிலையும் வாழ்க்கையில் சொல்லப்பட்டிருக்கு ஞாபகப்படுத்திக்க வேண்டிய சோழ உதி கொம்பு உடல் தன்னல் தகவின் மலத்தோடு ஒழுகும் உடம்பே போல உதி கொம்புழுவினை என்ன ி செய்தார இப்போது மகன் விசேத்திரை உடம்பில் உண்டாகின்ற புழுக்களை போல் உண்டாம் புத்திரத்தில் விசேடம் என்னை எனல்பொருள் உடல் தன்னில் சாலா உதிக்கும் புழு சூள தேகத்தின்கண் மிகுந்து உண்டாகின்ற கிருமி கூட்டங்கள் போன்று தகவையில் மலத்தோடு ஒழுகும் உடம்பே போல உதிக்கும் தகுதியற்ற மலஜலத்துடன் நவத்வாரங்களிலும் ஒழுகும் தன் தேகத்தைப் போன்று உண்டாகும் புழுவினை என்னே புழு போன்ற பிண்டத்தை என்ன ஆச்சரியம் புத்திரன் என்றே புதி செய்தார் எனது மகன் என்பதாக நிச்சயித்து சுகசாதனம் என்று இருக்கின்றனர் உடம்பில் புழுக்கள் உண்டாகின்றன அப்படி போல் இந்த உடம்பில் இருந்து உண்டானது மகன் அது ஒரு புழு போல தான் அந்த புழு எப்படி இருக்கு இந்த உடம்பில் உள்ள புழுக்கள் எப்படி அபிமானம் இல்லாமல் இருக்கோமோ அப்படி போல் அங்கே அபிமானம் இருக்கக்கூடாதுல்லவா அபிமானம் விற்கிறோமே இது அஞ்ஞான காலம் அப்போ வைக்கப்படாதான்னா கடவுநீத்தமாக வைக்கலாம் உடைய ஆசை நீத்தமாக வைக்கக்கூடாது சுகசாதனமும் வைக்கக்கூடாது அது காலம் பிரார்த்தம் இருக்கிற வரைக்கும் குடுக்கல் வாங்குறது தான் செய்யும் எண்ணெய் கடன் தண்ணி கடன் தங்க கொடுக்கத்தானே வேணும் அது விடாதில்ல அதனால் அது செஞ்சிட வேண்டிய முடிய பாவனையானது இது கடவினமாக செய்து கொண்டு உடம்புள்ள புழுக்களைப் போல இது ஒரு புழுதா வழி வேறு கிடையாது இது என்ன அய்மானம் இருக்கு ஒரு பான இருக்க வந்த வழி கண் வந்திலர் போகும் வழியினும் வருவார் இளர் இடை வழியார் தந்தை மகத்தாய் தம்மொழு வந்தார் தாரம முட்டா தாம அஞியோதய மூலமும் மத்தியதானந்த விளக்க உரையும் பத்தொன்பதாயிரத்தியாயம் ஞானவனோதன் படைச்சிருக்கு ஆதார் தாய் தந்தை தாரபுத்திராதிகள் முற்பிறப்பினும் சேர்ந்தவர்கள் இல்லை இனிமேலும் கூட வருபவர் மத்தியில் வந்தவர் தாய் தந்தையர் என்று தீவிரமான பற்றுக்கொண்டு அதன் மூலமாக பிரியும் போது துக்கமடைகிறது அல்லது அவர்களுக்கு உதவி செய்யாமல் இருக்கிறது இப்படிப்பட்ட நிலை எல்லாம் விசாரம் இல்லாதனாலதான் சொல்லப்படுது முன்னேயும் தொடர்பில்லை பின்னேயும் தொடர்பு இல்லை இடையில் ஒரு தொடர்பு அவர் தான் என்பதை சொல்கிறார் அதன்பொருள் தந்தை மகத்தாய் தாரமுற்றார் தாமம் பிதாவென்றும் வெள்ளை என்றும் மாதாவென்றும் மனைவி என்றும் பந்துக்கள் என்றும் தம்மோடு வந்தார் எல்லாமே தன்னோடு வந்தவர்கள் எல்லாரும் போகும் வழியினும் இனி வரும் பிறப்பை தொடர்ந்து வருவார் இலர் வரக்கூடியவர்களும் அல்ல வந்த வழியின் வந்திலர் முற்பிறப்பு தொடர்ச்சியால் வந்தவர் அல்லர் இடைவழியால் மத்தியில் வந்தவர்களும் ஆகவே இதெல்லாம் மத்தியில் வந்ததுன்னு அர்த்தம் அமருடம்போடழு தமர்கள் பகிர்ந்தார் உளரேனா உண்டோ தம்முறவாவார் தாமலகின்றே அவதாரியை துன்பம் வந்து வருத்தும் போது தாம் அனுபவிக்காமல் பந்துக்கள் பங்கு கொள்ளவில்லை அதை தாமே அனுபவித்ததால் தனக்கு தாமியே துணையாமெனல் என்பொருள் அமரோ உடம்பொடு கர்மத்தால் பொருந்திய சரீரத்தோடு அழுதுயர் வந்து நிலையற்ற துன்பமானது வந்து அலம் போது சஞ்சலமுற்ற காலத்து அன்பு அனுபவி அவ்விடத்தை அனுபவிக்காமல் தமர்கள் பகிர்ந்தால் உறவினர்கள் பங்கிட்டுக் கொண்டது உளர் என உண்டு இருக்கின்றனர் என்பதுண்டால் தம் உறவு ஆவார் என்று தனக்கு உறவாக கூடியவர்கள் தனக்கு யதார்த்த சொருவுமே என்று வேறில்லை அதாவது உறவு உள்ளவர்கள் கஷ்டகாலத்தில் உதவுவதற்கு எப்படி உருவாவார்கள் அது யார் உறவு நமக்கு தமக்கு உறவாக கூடியவர்கள் யார் இருந்தாலும் எதாச்சும் சொல்றோம் தான் ஆத்மா தான் சொல்றார்கள் தாமியே தமக்கு சுற்றமும் தாமியே தமக்கு விதிவகையும் யாமார் எமதார் பாத்தமார் என்னமாதியோ போகின்ற அப்படி ஆத்மாதான் தமக்கு உறவோடைய மற்றவர்கள் எல்லாம் கருமத்துக்கீழாக வந்து போகிறவங்க அப்படி இருக்கும்போது இது ஒரு முக்கியத்துவம் இல்லைன்னு சொல்கிறார் அதாவது கர்மம் இருக்கும்போது எல்லாம் கூடுவாங்க இல்லை பிரிவாங்க அவ்வளோதான் அந்த அளவில் வச்சுக்கணும் பிறகு அவர்கள் நம்ம தக்க செய்வது உதவில என்றோ உதவினார் என்று சொல்றதெல்லாம் அவரவர் வினையின் அவரவர் வருவார் அவரவர் இணைய அளவுக்கு அவர்வர் போகமென்றதே ஆயின் ஆறு கார் துணியதாகுவார்கள் தானும் அழிந்தது தம்முடல் நாமுற கர்ம முடிவில் எல்லாம் கடன்று போகும்போது யாவர் உறவாயிருப்பர் எனல் பொருள் ஒன்று வேறு அற ஒழிந்தன தன்னை வினையினால் பொருந்திய பொருள்கள் பேதமற்ற முடிவில் அழிவுற்றன உடல் தானும் அழிந்தது தேகமும் அழிவுற்றது எனில் தம்முடன் ஆம் உறவு யார் தன்னுடன் உறவு ஆகின்றவர் யார் உருவம் இல்லைன்னு அர்த்தம் ஆகவே கர்மம் முடிஞ்சு போனால் போயுது அப்புறம் உறவுன கூட வர்றாங்களா யார் வர்றாங்க ஒருத்தரும் வர்றதில்ல சுாடு வர வர்றான் தான் பிணத்துக்கு தான் வர்றாங்க இல்லையா ஆத்மாவுக்கு வர்றாங்க எதுக்கு வர்றாங்க சுடுகாடு வரைக்கும் பிணத்துக்கு தானே பிணத்தை அடக்கம் பண்ணுறது வர்றாங்க அது பிணத்துக்குள்ள ஜீவன் இருக்கானா அதுவும் போய்ட்டு நப்பவேன் அவன் எப்போ போயிட்டான் அது எங்கே போகிறான்னா யார் கேட்டாங்க அறுவதுக்கு போகிறான் அறுவதுக்கு போகிறேன் யார் கேட்டாங்க அப்புறம் எதுக்கு பிணத்துக்கு தான் பண்ணுறாங்க பாவனை என்ன அவனு ஒரு பாவனை அப்படி பனபா ரெண்டு பவானும் இருக்காங்க செத்து போன பிறகு பெனபாவனையும் இருக்குது ஜீவபாவனையும் உண்டு அப்படி இருக்கிறதுனால தான் செய்கிறாங்க அப்புறம் கொஞ்ச நேரம் போன சீக்கிரம் தூங்கிறாங்க பிணபாவன் திருச்சி ரெண்டு பானும் இருக்கு பிணபாவனை இல்லைன்னு சொன்னாக்க அப்படியே வச்சுக்கிட்டு இருப்பாங்க அது பிணபானம் இருக்குது சிறப்பாக ரொம்ப தாங்கி மாட்டிருந்தால் முடியுமா சீக்கிரம் தூக்கப்பா அப்படிங்கிறாங்க அதனால செத்து போன பிறகு சுடுகாட்டு வர்றது கூட பிணத்துக்கே உடைய ஆத்மாவுக்கு இல்லை அப்படின்னு சொல்ல சொல்லக்கூடாது ஆத்மானா இருக்கலாம் எழுத்துக்கிட்டு கிடந்த இன்னும் ஒரு மாதம் கூட இருக்கலாம் அதை பற்றி ஒன்றும் சொல்ல மாட்டாங்க செத்து போனால் ரெண்டு பானம் வருது அய்மானத்தினால் கொஞ்சம் நேரம் அந்த பா பழைய பானம் இருக்குது அப்புறம் பிணமுங்கிற பானம் வரும்போது அய்மானமும் போயிருக்கு கொண்டு போட்டுறாங்க இருக்குல்ல அய்மானத்தினால் ஆமாம் சரி பார்த்து போடல நெருப்பச்சி கொடுத்துடல இவங்க நானே சொல்றாங்க சூடு வேறுதா கொடுத்துறாங்க சுற்றதுவந்துடன் அற்றவர்தே அவதாரிகை சம்சார சாகரத்தில் உண்டாம் அலைகளான துவந்துவங்களை கடந்தவர்களே பந்துக்கள் என பந்துக்கள் யார் அதுக்கெல்லாம் கொடுக்குறார் இதன்பருள் சுற்றமோடு உற்ற பந்துக்களோடு உண்டாயிருக்கின்றம் எலாம் சுகதுக்கம் பிறப்பு இறப்பு பசி தாகம் ஆகிய இரண்டு தர்மங்கள் அற்றவர்தம்முடன் துறந்தவர் யாவர்களோடும் நற்றவர்தாமே பல தவத்தல்களே அவர்தான் பந்துக்கலாம் ஆகவே பந்துக்கள் என்று ஞானிகள் தான் அவர் தான் பந்துக்கள் மற்றவங்களாம் ஆக மாட்டார்கள் இப்போ என்ன ஏதோ கர்மம் சரிதம் வரைக்கும் ஒரு உறவு அவனுதான் அப்புறம் சரிதம் போயிடுச்சுன்னா உறவும் போயிடுச்சு ஒரு நாளைக்கு இருக்கும் பதிக்கிறவருக்கு இருக்கும் அப்புறமா அதுவும் போச்சு அப்புறம் என்ன போகுதுங்க அவ்வளோதான் அவ்வளோதான் ஆரியாடுதல் கருதினர் யாவர்தாமியாவையும் உதரியறாத போது நாடோறும் ஒழுகவிடாத ஆரவாரமே அருகே சமுத்திரத்தில் அலைகள் அற்ற பின்னர் தீர்த்தமாட நினையாதது போல் உள ஒரு மனதாய் ஒழிக்காவிட்டால் சன்மார்க்கத்தில் செல்ல முடியாது எனல் அதாவது சமுதிர ஜலம் எப்போ அலை எப்போ ஸ்நானம் பண்ணுறது என்று யாரும் நினைக்கிறதில்லை அப்படின்னு அடிச்சிக்கிட்டே இருந்தாலும் ஸ்நானம் முக்க வேண்டியதுதான் அப்படி போல் உலகாரங்கள் தீர்ந்த பிறகு தான் ஞான மாற்றவன் சரசகத்து வரணுமெல்லாம் முடியிற்காரியம்மா அது என்றைக்கு உலகாக வர்றது என்றைக்கு வர்றது அது இடையில் இருக்க வேண்டியதுதான் என்பதை சொன்னார் அதேபோல் கதறிய ஆழி ஆறி ஆடுதல் சமுதிரத்தின் அலையற்ற பின் தீர்த்தமாடல் கருதினர் யாவர்தான் நினைப்பவர்கள் யார் இருக்கின்றனர் ஒரு இல்லம் யாவையும் உதறி பிரவிற்த்தி அனைத்தையும் தள்ளிவிட்டு அறாதபோது நாள்தோறும் அழியோடு நீங்காதபோது என்றும் அவ்வாராவாரம் ஒழுக விடாது அவ்வுலகிழர்ச்சியானது சண்மார்க்கத்தில் செல்லவிடாது என்பதான் அது உலகத்தில் விவகாரங்களை விட்டு முற்றிலும் நீக்கிறது என்ன முடியிற்காரியம் அது போகுது பென்ஷன் வாங்குற இடையிலானவங்கள விவகாரம் வச்சுக்கிறாங்க அவங்கள இன்னும் வேறு இடத்துல குமரசாக பார்க்குறாங்க தனியாக ஒரு தொழில் வச்சுக்கிறாங்க என்ன பண்ணிக்கிறாங்க அவங்களை சும்மா இருக்க முடியறதில்ல அப்படி எங்கே சென்மார்த்து வர போகிறாங்க லாபமேது யாவையும் ஒளிய நிலாதபோது மாசர உதரவனாது பாசம் மேதாரிகை குளித்தவன் சேற்றை விபூதியாகத் தரித்தால் எப்படி பயனில்லையோ அதுபோல் மனத்துறவு அடையாத போது மறுபடியும் பாசபந்தமான் எனல் என் பொருள் சேர்வு நிலாத போது அது கழுவியும் லாபம் எது உடம்பில் கொலை சேறு பூசும் வரையும் அச்சேற்றை கழுவினதால் பயன் என்ன யாவையும் ஒளி ஆபல் ஓபடும் ஒழிய நிலாத போது மாசு அற உதற ஒனாது பாசம் ஓடுமே அதுபோல சகலத்தையும் விட்டு நீங்காத போது குற்றமின்றி தள்ளிவிட முடியாமல் அஞ்ஞானம் மறைப்பதாகும் மறைப்பதாகும் அதனால குளித்தவன் சேரையே உபதியாக பூசிக்கிறானா அப்படி போல் உலக விவகாரங்களே மனதினாலே விட்டேன்னு சொல்லிக்கிட்டு மீண்டும் விவகாரங்களை பயிர்முத்தில் பிடிச்சிக்கிட்டா அது மீண்டும் சேறு பூசிக்கிட்ட மாதிரி இருக்குதான் அது முட்டியிலும் விட்டால் தான் ஆத்மஸ்வரூபத்தை அடையலாம் உறவாடு பந்தங்கள் எல்லாம் முதிர்ப்பன் வஜ்ராயுதத்தால் துணித்தே அவதாரிகை ஆசையான கட்டுகளை கட்டுக்களை எல்லாம் நிராசை என்கிற வஜ்ராயுதத்தால் வெட்டி தூளாக்குவன் எனன் இதன் பொருள் உறவு பந்தங்கள் எல்லாம் துறவு ஆகும் வஜ்ராயுதத்தால் துணித்து உதிர்்பன் சுற்றம் போன்று இருக்கின்ற கட்டுக்கள் அனைத்தும் பற்றின்மையாகின்ற வஜ்ராயுதத்தை கொண்டு வெட்டி பொடியாக்குவேன் வஜ்ராயுதம் முந்திர்கிட்ட இருக்கிறது அதை ஜெயிக்க அராள முடியாது அப்படிப்பட்ட ஆயுதம் இங்கே நிராசை என்று சொல்லுவேன் நிராசை இருமையானால் எல்லாமே ஜெயிக்கலாம் து சம்பாதிக்கிறதுனா கஷ்டம்தான் சிறு சிறிதான் சம்பாதிக்கணும் ஒவ்வொரு சில சில பொருட்களில் நிராசையை வைத்து பழகணும் அப்படியே பழக்கத்தினால வரத வழி ஒரு நாள் நாளாக வந்துடுறதில்லை நிராசைன்னு சொல்லாமொழியே அது விடாது நான் விட்டாலும் கூட அந்த கண்ணம் மனசை எதுக்கிட்டாலும் கூட வாசனை வர்றதில்லை வாசனைகள் மனதில் புகுந்து அந்த நிராசையை போக்கி மீண்டும் ஆசை உண்டாக்க சாமர்த்தி உண்டு வாசனைக்கு அதனால இது சின்ன விஷயம் அல்ல எனக்கு அது அபியாசம் பண்ணி பழகிற விஷயம் என்று தெரிந்து கொள்ள வேண்டும் வடிவற்ற கோண்மைந்தன் முன் என்று மயனா முடிவற்ற பல கோடி மொழியாத முன்னேன் பொருள் வடிவு அற்ற கோண்மைந்தன் முன்னின்று உருவின்றிய பரமாத்மாவின் தோற்றமான ஞான வினோத நாம் மறை நான் முடிவு அற்ற பல கோடி மொழியாத முன்னேன் வேத வேதாந்தங்கள் வாக்குகள் அளவின்றிய பற்பல கோடிகளாலும் சொல்ல முடியாமல் இருக்கின்ற சன்னிதானத்தில் தற்கொலக படுத்த பார்க்க முடியுது தத்தம் தொழில் கொண்டு மெயின்னே முத்தன் பெரும் சேனை எல்லாம் ஒழிந்தேன் பொருள் தம் தம் தொழில் கொண்டு தங்கள் தங்களுடைய பிரவர்த்தியை கொண்டு தாழ்வு இன்மை இன்னேன் குறைவில்லாமல் இத்தன்மையவாய் முத்தன் பெறும் சேனை ஞான பெரிய படையானது எல்லாம் ஒழிந்து தம் திறமனைத்தும் கூறிய கூற கோலாயிற்று ஆகியது வரைக்கும் ஞான வினோதன் நிவர்த்தன் கோரியது வரைக்கும் இருக்கும் ஞானம் என்னோதான் அகண்டாகார விருத்த பெயர் அது அகண்டாகார விருத்தி தான் கடைசி விருத்தி அது அஞ்ஞானத்தை நாசம் பண்ணி பிரம்மத்துடைய அகத்தம் செய்யக்கூடிய சாமர்த்திய மறைப்பை போக்குவது அதனால் அஞ்ஞானம் நாசமடையுது அதன் பிறகு ஞானசூரமாக இருக்க முடியும் அதற்கு துணையாக படை தளபதிகள் தான் இவங்கெல்லாம் அப்படிப்பட்ட ஜளபதிகள் இதுவரைக்கும் தம்முடைய ஆற்றல்களை வெளிப்படுத்தினார்கள் அந்த வெளிப்பாடுகள் தான் தேடி படிக்கும் அவருடைய சுருக்கமானது அதாவது முதல்ல சால சைட்டியம் நாலு பாடல்கள் ஐந்து பாடல்கள் அதாவது துணைப்படை அப்படின்னா நாலு மூலம் அனுபவங்களை ஞாபகப்படுத்துகிறது ஐந்து பாடல்கள் அப்புறம் நிருபகன் ஆராய் அர்த்தம் எட்டு பாடல்கள் அப்புறம் பொறுமைக்கு ஏட்டு பாடல்கள் சந்தோனனுக்கு பத்து பாடல்கள் நிவர்த்தனுக்கு பன்னிரெண்டு பாடல்கள் ஆக மாத்தம் இந்த பாட்டில் ஐம்பத்தெட்டு பாடலில் முடிக்கிறார் ஆக இந்த ஞானன் என்னுடைய படைத்தளபொலிகள் இப்படி இப்படி செஞ்சிருக்காங்க இதில் முக்கியமானவர்களை பற்றி தான் சொல்லப்பட்டது மற்றவர்கள அதை சேர்த்துக்க வேண்டியது தான் அதாவது சாண சட்டியம் சேமப்படை நிருபகம் பொறுமை சந்தோட நிவர்த்தனை முக்கியமானவங்க மற்றவங்கள்லாம் அதுக்கு அடுத்தபடி இருந்து செய்கிறார்கள் என்று சொல்லப்போகிறோம் சேனை கண்டன் நடக்கின்ற பொழுதே இதன் பொருள் அதாவது இருபதாவது அத்தியாயத்தில் ஞானம் வந்து படையிடிச்சு இப்போ இது வரைக்கும் எல்லாரும் சொன்னாங்கல்ல நான் ஜெயிச்சுடுவேன் ஜெயிச்சுடுவேன் இன்னார் ஜெயிப்பேன் அப்படின்னு ஒவ்வொருத்தரும் சொன்னாங்க இப்போ ஜெயித்தபடி சரி படையெடுப்போம் அப்படின்னு படையெடுக்கிறாங்க என்பது கருத்து இதன் பொருள் தம்சேனை கண்டு தனது சேவையின் பலத்தை பார்த்து தான் அன்பு ஊற்று ஞானவேந்தர் கிருபி விட்டவராய் இவ்வாறே நஞ்சே அனான் மேல் நடக்கின்ற பொழுது விதத்திற்கு சமானமான அஞ்சனை நோக்கி செல்கின்ற காலத்தில் முன்னுரையுது அத்தியாயத்துக்கு அதாவது நஞ்சே அனான் அல்ல விஷம் போன்றவன் அஞ்சன் அவனை கொள்வதற்கு படை சென்று கொண்டிருக்கிறது என்று ஆரம்பிக்கிறான் பித்தக வேதங்களே வாசியாவே திராய் நின்ற தோர்பாகனாவே தத்துவமாக தேரேறினாரே தற்சூபானந்தர் தாழ் சூடினாரேதாரிகை சுரூபானந்த சுவாமிகளின் திருவடிகளை ஞானவேந்தன் வணங்கி வேதங்களே குதிரைகளாகவும் அதை உணரும் புத்தியே சாரதியாகவும் தனது யதார்த்த ஸ்வரூபம் தேராவும் அமர்ந்தனர் என்கரூபானந்தர் தால் சொல்லினார் பருவமே சொரூபமாய் இலங்குகின்ற சர்க்குருநாதன் திருவடிகளை தம் சேனைகளுடன் ஞான வினோதன் வணங்கி வித்தக வேதங்களே வாசியாவே அதை இன்னைக்கு இத்துக் கொள்ளணும் ஞானத்தின் தாற்பரியமான வேதங்களே குதிரைகளாகவும் மெய்திறனாய் நின்ற நின்றது ஓர் பாகன் ஆகி உண்மை பொருளில் திடமாய் நிலைத்திருக்கின்ற புத்தியே சாரதியாகவும் தத்துவம் ஆகின்ற தேர் ஏறினார் சுபாவமான தனது சொருவமே தேராகவும் ஆரோபணித்தார் அதாவது இங்கே தேர் வேற விதமாக வண்ணிக்கிறார் கட்டுவம்சத்தில் சொல்லப்பட்ட தேர் மாதிரி அல்ல அதுவே அந்த தோல் சேர்த்து சேர்த்துக்கிட்டு சொல்கிற தேர் இது தூரத்தில் சேர்க்கக்கூடாது தோல் சேர் அஞ்சன் பட்டணம் அதனால இங்கே செய்கிறதெல்லாம் அந்த காரணம் செயல்பாடுகள் அந்த எண்ணங்கள் சத் சற்சங்க சாதாரத்தினால வரக்கூடிய எண்ணங்கள் அதனால இங்கே என்ன ஞானத்தின் தாற்பரியமான வேதங்களே குதிரைகள் இந்த தேருக்கு ஞானத்தின் தாற்பரியங்கள் அதாவது வேதத்தின் தாற்பரியன்னு சொல்லுறீங்க ஞானத்தின் தன்மை வேதத்தின் தாற்பயங்களான ஞான கருத்துக்களே குதிரைகள் அப்படி மகஜனம் வரணும் அதாவது அந்த சாதனங்கள் மற்ற விளக்கங்கள் இதெல்லாம் ச குதிரைகளாக வச்சுக்கிறது அதன் பிறகு உண்மை பொருளில் திடமாய் நிலத்திருக்கின்ற புத்தியே சாரதியாகும் உண்மை பொருள் எது பரமஸ்வரம் தான் அதில் திடம் அந்த புத்தி தான் இங்கே சாரதி சுபமான தனது சொருவமே தேர் தன் சொருவம் ஏது அதிர்ஷ்டான செய்த கூடசர் தான் தேர் ஆக இந்த உருவகம் சூப் பற்றிய உருவகமே தோளசேரம் சம்பந்தம் இல்லை ஏன் தோலை சேரம் இல்லைன்னு பின்னால் சொல்லுறாரு தோள வந்து அஞ்யனுடைய பட்டணம் அது ஜெயிக்கிறதுக்கு போகும்போது தோள சேர்த்து முடியும் அப்படிங்குறது கருத்து வாதகாரோடினும் ஆதரவோடோர்கால் வாசியிலா வாசியே வாசி தானாம் போதமே போதகமாம் தேர்வு தேர்தாம் போர்பவரே வீரரே தருதோது மாறே அவதவர்கை பகைவரையுற்றும் அன்பு உள்ளிடமாயும் பிராணாதி வாயுக்களே குதிரைகளாகவும் ஞானமே யானைப்படைகளாகவும் தெளிந்த புத்தியே தேராகவும் தம்மை போன்றவரே காலால் படை வீரராகவும் இருப்பதால் என்ன சொல்ல வேண்டும் என ஞான வினோதன் படையை பற்றி என்ன சொல்ல வேண்டும் என வாதகரோடினும் ஆதரவோடு ஓர்கால் பகைவரிடமாயிருப்பினும் அதுவும் அன்பரிடமாவதாம் வாசியிலா வாசியே வாசிதானும் ஒப்பற்ற பிராணாதி வாயுக்களே குதிரைகளாயிருப்பதாம் இப்போ குதிரை படை சொல்லும் போது இது ஒரு விதமாக சொல்ல போதவே போதகமாம் ஞானமே யானை படைகளாம் ஆகும் தேர்வு தேர் நிச்சய புத்தியே தேராகவும் தாம் போல் பலர் வீரர் தக்கலை போலவர்களே வீரராம் ஏது ஓதுமாறு இனி என்ன சொல்ல வேண்டியிருக்கிறது ஆகவே படையினுடைய தன்மையை ஆச்சரியம் என் படும்படியாக இருக்கிறது மாயாம மாயமாபுரம் அனைந்ததே மூலமும் படையடுத்துக்கொண்டு அஞ்சுநாதன் பட்டணத்துக்கு போகிறார்கள் என்று பாட்டு முடிஞ்சது அதை பற்றி தொடர்ந்து உண்மையில் ஒன்றும் இரநாகி விவகாரத்தில் படைகள் ஐத்தியாபுரத்தை அடைந்தது என உண்மையில் தன்னிடத்தில் நாமரூவமாக காணும் புலகம் இல்லாது இருந்தும் விவகார திசையில் எல்லாமா இருக்கும் தம்பிரானது அஞ்சம் மாயா மாயாபுரம் அணிந்தது மாயால் அமைக்கப்பட்ட குலசைவம் ஆகிய பெரிய பட்டணத்தை அணியது ஆக இந்த ஞானகாந்தன் அவருடைய தளபதிகள் சேலைகள் ரசிக வதாதி யானைப்படை குதிரைப்படை தேர்ப்படை காலால் படைன்னு சொல்லக்கூடிய நான்கு படைகளும் செல்லுகின்றன அப்படி செல்லும்போது மய மாபுரத்தை போய் அணைந்தது என்று சொன்னால் விசாரம் ஆரம்பம் அர்த்தம் ஆக்கி ஜான் தீவிரமாக நடக்கப் போகிறது அதை துருசுரும் நல்ல எனது அல்ல என்ற விசாரத்தில் இப்போ தீவிரமாக்கப்பட்டிருக்கிறது என் அர்த்தம் அதன் பிறகு அடுத்த பாட்டில் சொல்லுவாங்க புறம்புகாத சோழ நம் படைஞர் சோழவும் அடங்கவும் படைஞரானவே தனது சேனைகளை சேர்த்து சேர்ந்து செல்ல வேண்டும் என்றவுடன் தர்மம் செல்லாமல் ஐத்தியாபுரத்தில் சென்று சூழ்ந்தது எனஞர் புறமுறாதபடி சூழ போது நமது சேனைகள் அனைத்தும் தனியாக செல்லாமல் ஒன்று சேர்ந்து செல்லுங்கள் மறைந்த படைஞர் ஆனவ எல்லாம் சேனைகளாகவே இருந்தனவும் அதாவது போகும்போது தரம் சொல்வார்கள் எல்லோரும் உள்ளே சேர்ந்து செல்லுங்கள் என்று அதே போல ஆத்மசேகம் செய்யும் போது மனமாக உண்டு கொண்டு இருக்கணும் மன உண்டுபெண்டு இருந்தால்தான் தீவிரமாக ஆத்மச்சாரம் பண்ண முடியும் போயிடணும் நடக்குது மூலமாக மாறில எனது இல்லை என்று பாகனம் பண்ணணும் ஆகாரமா இருக்கின்ற அஞ்சனை போக்கணும் அதாவது கண்ணீர் ஆகாத்மியம் ஆங்காரத்துக்கு செய்வதுக்குள்ள சம்பந்தம் உண்டு அது சம்பந்தத்தை போக்குறதுக்கு விசாரணை பண்ணி ஆகணும்னா அது விஷயம் இந்த போக்கணும் அதே அவங்களுட அஞ்யானம் ஆகிய இந்த கர்ம ஜாதாத்மருக்கு இனி போக்கணுமெல்லாம் வேணும் அதாவது அறிவருத்தல் அப்படி ராசி எல்லா படையெல்லாம் பார்த்துமே தேவைப்படுது மூலமே புறம்பு கண்டவர் அடங்க உள்போதும் போதிலேயே வகு அருகை ஞானவேந்தன் மும்மூர்த்திகள் அல்ல அவர்களின் காரணரே வந்தனர் என்று வெற்றி பெறார் அவித்யாபுரத்து பூந்தனர் என ஒற்றர்கள் வந்து சொல்கிறாங்க ஞானவேந்தன் அஞ்சா அஞ்சன்கிட்ட எப்படி சொல்கிறாங்கன்னா இதன் பொருள் முகுந்தன் என்று மகாவிஷ்ணுவும் இவரல்ல அரணும் அன்று சிவருமானும் இவரல்ல திசை முகனும் அல்ல நாலு திசைகளிலும் முகங்கள் உள்ள பிரம்மாவும் அல்ல அவர்தம் மூலமே புகுந்தது என்று அவர்களின் காரணப்பிரவமே புல் சென்றிருக்கின்றது என்று இகல் புறம்பு கண்டவர் பகையை வெற்றி கொண்ட சேனைகள் அடங்க புகுது போதில் கஜ கஜ துரக பதாதி சேனைகள் அனைத்தும் உள்ளே சென்ற சமயத்தில் இப்போது அந்த அஞ்சன் இடத்துல சொல்லும்போது சொல்கிறாங்க பிரம்மேஸ்வர திருவர்கள் பேர் மல்ல இவங்க பிறகு யார் இவருக்கு காரணமாக இருக்கின்ற காரணப்புறம்தான் வந்திருக்குன்னு சொல்கிறாங்க அப்போ என்ன அர்த்தமாச்சு இந்த பிரம்மேஸ்வர திருவர்களை பற்றி புறச்சமயங்கள் அகச்சமயங்கள் இவையெல்லாம் இந்த அகச்சமயங்கள்னாலேயே ஐஞ்சு நாசம் அடையலை அது பலப்படும் தான் இருக்கு அதான் பக்தி மார்க்கன்னு பேர் அதனால் இவர்கள் மூணு பேர் வந்து என்னை ஜெயிக்க முடியாதாங்கிறேன் பிறகு யார் வந்திருக்காங்க காணப்பெறமே வந்திருக்கு அப்படின்னு சொல்லும்போது அந்த சமயத்தில் என்று அடுத்த பாட்டு தொடர்பு ஆக இந்த பாட்டில் நீத்தியாசம் சொல்கிறார் அதாவது கால உபாசனை தான் முக்கியம் என்பது கருத்து இந்த மும்மூர்த்தியோட உபாசனைகள் எல்லாம் காரிபருமங்கள் அது உபாசனை அஞ்ஞானத்தின் ஆசை பண்ணாது பிறகு இதோடு அங்கியாக இருக்கில்லை இது அங்கங்கள் அது அங்கே உபாசனையாகிய காரணபுரம் உபாசனிக்கே அதுதான் அந்நிய நாசம் பண்ணணும் என்பதை இந்த பாட்டில் சொல்லி முடிக்கிறார் அது ஒற்றவர்கள் இது மும்மூர்த்திகள் அல்ல மும்மூர்த்திகள் காரணமாக இருக்கணும் காரணப்புறம் தான் வந்திருக்கு அதுதான் அண்டாக அருவருத்தி அது அகண்டாகாரவருத்தி என்ன காரணப்புறம் உபாசி செஞ்சால் தான் அண்டாகார விருத்தி இடப்படும் ஏன்னா காரணப்புறமும் வியாபகமாகங்கிற பாகனை உண்டாகும் மற்ற காரிப்புறங்கள் பரிச்சின பாவனை தான் உண்டாகும் அபரி சின்ன பாவம் விடக்கூடிய அந்த காரணப்புரமும் உபாசனை அகண்டாதிபுரத்திக்கு ஏது அகண்டாதிபுரத்தில் தான் இங்கே ஞானவேந்தன் பேர் அதனால இங்கே வந்தது கானபுரம் உடைய மூர்த்தி அல்ல என்று சொன்னார் மருவி எங்கும் ஒரு நின்ற பொருள் நின்று புயமேல் வடிவு கொண்டு வருகின்ற வந்து மொழிவார் அருவமென்று மொழிகின்ற பொருள் இங்கு வருவதர் அடி என்னென்று சிலர் நின்று நகை கொண்டு விடுவார் பரிபூர்ண வசுவே பார்மையில் வந்தது எனச் சிலர் கூற சிலர் உருவமற்ற பொருள் உலகத்தில் உருவமாகி வந்து ஊழியம் செய்ய வருமோ என நகைத்தனர் என்ன பொருள் மருவும் எங்கும் உற நின்ற பொருள் இன்று பொய்மேல் பொருந்தி எவ்விடத்தும் பரிபூர்ணமாய் இருக்கின்ற வசுவானது இக்கலிவுக மண் உலகத்தில் கழிவத்து மண் உலகத்தில் வடிவு கொண்டு வருகின்றது என வந்து மொழிவார் மூர்த்தியாக உருவெடுத்து எழுந்தருளுகின்ற என்பதாக வந்தவர்கள் கூறான் இருப்பனர் அப்படி அவர் சொன்னாங்க அந்த ஒற்றர்கள் ஆருவம் என்று மொழிகின்ற பொருள் உருவமில்லை என்று கூறான் என்ற பரவஸ்துவானது இங்கு வருவதற்கு இக்கலியில் பூமியில் வந்ததற்கு அடி எண் என்று சிலர் நின்று நகை கொண்டு விடுவார் காரணம் ஜாது என்பதாக சிலர் இருந்து நகைத்து கொண்டிருப்பார்கள் அந்த சபையில் ஒற்றவர் சொன்ன உடனே அது ஆர்வமாக இருக்கின்ற பொருள் உருவம் அது வருமோ என்ன கேள்வி பண்ணுறீங்களான்னு சிரிக்கிறாங்களா அப்படிங்கிறார் அதாவது அருவனாயின் அன்பர் குருவனாய் வர என்பது மாமரை சொல்லுமே சசிவன பவர் சொல்கிறார் நீர் ஆளாங்கட்டியாக அடிப்பது போல அருவமாக இருந்தாலும் உருவம் தாய் வரக்கூடிய முடியும்னு சொன்னார் இஸ்லாம் மதத்தில் ஒத்துக்கிறதே இல்லாமல் அருவமே தான் உருவமே கிடையாது உருவமாக வெட்டி தள்ளு அவனை கொல் எதுதான் அப்போ அவங்க தெய்வத்துக்கு சக்தி இல்லை உருவமாவுக்கு சக்தி இல்லைன்னு ஆசை நாம் சொல்கிற அருவம்தான் அவசியமாக விட்டால் உருவம் வரும் இதுபோல் தண்ணி நிகழ்ச்சியுடையது தான் காணி சம்மந்தால வெட்டிப்படவும் வர முடியும் நீர் ஆளாங்கட்டி ஆகும் ஐஸ் ஆகும் உடைக்க முடியா கூட ஆகிறோம் பட கேட்டி போடும் என்பது நம்ம கொள்கை அவங்க கொள்கை அப்படி அருவமே தானா உருமையாக ஆகாதான் அதான் ஒரு வழிபாடு கூட தாங்கிறது தான் நம்ம உருவாக ஒரு வழிபாடு கூடுங்கிறோம் நமக்கு உள்ள வித்தியாசம் நம்ம வந்து அவர் சர்வசக்திமாக எல்லாமே அவர் ஆள் முடியுங்கிறோம் அவங்க அப்படி ஒத்துக்கிறது இல்லை அருவான் அப்படின்னு இது எதுவும் எதைக்குரிய இந்த பாட்டு பேதவாதி பிரச்சனைகள் மயங்காதுன்னு சொல்கிறார் இந்த பாட்டு பேதவாதிகள் குழப்புவார்கள் அருவமாயிருக்கிறது எப்படி உருவம் தாங்க சிரிக்கிறாங்களாம் அப்ப வேதவாதியை எப்படிதான் செய்வாங்க நீங்கள் மயங்காதீர்கள் என்பது இந்த பாட்டில் வேதவாதியை கண்டிக்கிற பாட்டு சமயம் என்ப நிலது என்று மொழிவர் தவ முடிந்தது முடிந்தது என்று சமைவார் அமைவு அமை உணர்ந்து முனி என்றமைவு வந்து அறிவில் அன்புறம் அழிந் அழிந்தது என்ன ஏன் என்ற சமயவாதங்கள் உண்மை அல்ல வென்றனர் தவ நிறைவூற்றது என்றனர் அழைய வேண்டியது அடைந்தது என வென்றனர் அழந்ததோ வென்றனர் அஞ்சனது போட்டுக்கணும் ஒரு முடிந்திருக்கும் பொருள் சமயம் அங்கேயும் போட்டுக்கணும் என்பனவும் ஒன்றும் இலது என்று மொழிவர் வா போட்டுக்கணும் பார்ப்பதில் பற்பல சமயங்கள் நான் நல்லா போட்டுக்கணும் என்பதாக கூறுவதும் ஒன்றாயிலும் சித்தாந்தபட்சம் அன்றென துணிந்து கூறுவர் இப்போது இந்த எட்டு ஒன்பது பத்து ஆகிய மூன்று வாழ்க்கையில் நீத்தியாசனு பேர் அதாவது ஆன்மாகார விருத்தியே தொடர்ந்து செய்வதும் இடையில் அனான்மாக விருத்தி வரும்போது அதை நீக்கிறது என்பது நித்தியாசனம் அந்த விசாரத்தை இப்போ இதில் காட்டார் தவம் முடிந்தது முடிந்தது முடிந்தன நின்று சமைவார் தவமானது முடிவுற்றது முடிவுற்றது என்று இருந்து கூறுவர் இதுவரைக்கும் தவமானது இப்போ முடியப் போகிறது என்று அந்த படைவீரர்கள் சொல்கிறாங்களாம் அப்படி போலிங்கே அஞ்சன் நாசம் அடை போகிறான் நம்ம வெற்றி கிடைக்கப் போகிறது என்ற அர்த்தத்தில் நீத்தியாசனமான அபியாசம் தொடங்கி நடந்து கொண்டிருக்கிறது அர்த்தம் இதுதான் போராட்டம் இதுதான் யுத்தம் அமையும் நம் துளணி துழனி என்று அமைவு வந்து விடுவார் அழையப்படும் நமது வேண்டுகோள் என்று அமைதி அடைந்திருப்பார் அறிவிலன் புறம் அழிந்தது இனி என்று அமருவார் ஆயிடுவார் அஞ்சவேந்தனது பட்டினம் நாசமுற்றது இனிமேர் என்று ஆச்சரியப்படுவார் ஆக இந்த நித்தியாசன பலமானது அஞ்யா நாசமடைகிறது என்று உற்சாகம் கொடுக்குது அதுபோல் இது தாஸ்டாந்தம் இது திஷ்டாந்த திஷ்டாந்தத்தில் சொல்கிறது இந்த படைகள் எல்லாம் அஞ்சப்பட்டினத்துக்கு போய் இது அழிந்தது நாசமடைந்தது உற்சாகமாக இருக்கிறதாக சொல்லப்படும் கூலி கேடும் படி பூவும் தோணு என்று தளர்வார் குளமடங்க அடங்கலும் முடிந்த தனன் என்று குலைவார் முடிவு வந்து உரல் தோன்றதன் என முடிந்த கனியார் மொழியுமீன் மொழியுமீன் தலை வந்ததென்று நின்று மொழிவாரார் அவதாரிகை குடி கெட்டதென சிலர் தளர்ந்தனர் சிலர் குழமே அழிந்ததென தக நழுங்கினார் சிலர் ஒரு பொருள் உண்மை என கூறிய வேத வாக்கியங்கள் இன்று உண்மை ஆயினார் இதன்போருள் குடி கெடும்படி புகுந்தது உணர்வு என்று தளர்வார் சம்சார பந்தம் அழியும்படியாக ஊடுருவியைச் சென்று விட்டது பிரமாகார விருத்தி ஞானமென தளர்வார் குளம் அடங்கலும் முடிந்தது என நின்று கொலைவார் அஞ்சனும் அவன் வம்சம் முழுவதும் அழிந்ததென்று இருந்து நடுங்குவார்கள் முடிவில் வந்து உருவது ஒன்று என மொழிந்த கனியார் மொழி மொழியும் அந்தத்திலை அந்த அந்தத்தில் அடைந்திருப்பது அத்வைத சொல்வமே என்று கூறிய வேதாந்த சாஸ்திரங்களின் மகா வாக்கியங்களும் என்று தலை வந்தது இப்போது இடம் பெற்றுவிட்டது என நின்று மொழிவார் என்று இருந்து பேசுவார் இப்போ பேசுகிறதெல்லாம் எதிரி பட்சத்து பேசுகிற வா பே பேச்சுக்கணும் அர்த்தம் அவர்கள் சொல்கிறார் அஞ்சன் படைக்காரங்க சரி என்ன அஞ்சன் தொலைஞ்சான் நாமளும் தொலைஞ்சோம் நினைக்கிறாங்க இதை நித்தியாசனத்தில் அனான்மாகார விருத்திகள் இடையிடையே வந்து போகுங்கள் அர்த்தம் வந்து வந்து இந்த அந்ய ஞானகார விருத்திகளோடு போராடி போராடி தோல் எழுந்து கொண்டு போய்கின்றன என்று அர்த்தம் ஆகவே தீவிரமான விசாரம்னு அர்த்தம் அதான் நீத்தியாசன் பேர் சாதாரண விசாரம் தான் இப்போ நாமெல்லாம் பண்ணுறது தீவிரம் கிடையாது இதே விசாரம் தான் தீவிரம் பண்ணுறது தீவிரமாக பண்ணும்போது அப்போ அந்த எதிரிய படைகள் உணருது ஓ இனி நாமும் தோற்போம் நம்முடைய ராஜனாகிய அந்த நாசம் அடைவான் என்று நினைக்கிறார்கள் என்பதே இந்த பாட்டில் தீவிரத்தை சொல்ல பல வெங்க இவர்கள் நின்று கழுவீர் பவமொழிந்து வருகின்றபடி கண்டு கண்டும் இளநீர் இளநீர் இறைவனன்றெனவியம்போது என்று மொழிவார் இருவர்தங்கள் ஏழு எம்புவது அளங்கள் இவையே அவதாரியை பற்பல சொல்வதில் பயனில்லை எண்ணம் பயனில்லை எண்ணம் போல பிறவித் துன்பம் குறைவது பார்த்தும் நீர் ஞானவேந்தன் அவதார புருஷன் அல்ல என்பது ஏன் என்பவர் என் என்பவர் இப்படி இருவர் சேனைகளும் இயம்பரம் இப்போது இந்த ரெண்டு சேனைகள் பக்கமும் பேசிக்கொள்வது என்ன அர்த்தம் நித்தியாசனம் செய்யும்போது ஆன்மாகார்வத்தி அனாமிகரித்தி மாறி மாறி வரும் மாறி மாறி வரும்போது சில போது இப்படி வாழ்ந்த பிறகு அந்த மாற்றங்கள் இருந்து குடுபடுவதற்கு தீவிரமாக அனமாக நீக்கணும் என்பது என்னுடைய தாற்பயம் இன்றே அழியும்படியாய் நேரிடும் பவம் ஒழிந்து வருகின்றபடி கண்டும் சம்சார பந்தம் அழிந்து வருவதை முறையாய் அறிந்திருந்தும் இனம் நீர் இறைவன் அன்று என இயம்புவது என் மொழிவார் இன்னும் நீங்கள் பரம்பொருள் அல்ல அல்லாதவர் என்று கூறுவதற்கு காரணம் என்ன என்பதாக கூறுவார்கள் இப்படி ஒருவருக்கொரு பேசிக்கொள்வதுன்னா இதுதான் ஆன்ம கருத்தி அனான் கருத்தி மாறி மாறி வருது இருவர் தங்களில் இயம்போது அடங்கலும் இவையே இரு படைகளும் சொல்லிக்கொண்டிருக்கின்றது எல்லாமும் இதே வார்த்தைகளேயாம் இப்படி தான் சொல்லிக்கொள்கிறார்கள் ரெண்டு பக்கமும் பேசுகிறாங்க அந்த காரணப்பருவமே வந்திருக்கு அப்புறம் இன்னும் அஞ்சன் அலைஞ்சான் இதுவரைக்கும் நான் வரமாட்டான்னு சொல்லிட்டு இருந்தீங்களே வந்தே விட்டானே என்று ஒவ்வொரு பக்கம் இப்படி பேசிக்கிறாங்களாம் என்பதை தோழந்துட்டு தோச்சு திருட்டு இல்லை மாறி மாறி வருது அதை ஒருங்கப்படுத்தி நீக்கணும் என்பது தானே தனுக்கு மாம்பர் போய் தொடர் ஞான தேனை சொந்த சொன்னவே இருபத்தி அத்தியாயம் அஞ்சவேந்தன் படை அழிச்சு அவதாரியை காம குரோதாதி படைகளோடு உற்ற அஞ்சவேந்தனுக்கு தூதர்கள் வந்து ஞானவேந்தன் படையில் வந்து அணிந்து அணிந்து கொண்டனர் என்றார் அவர்கள் இருக்கும்போது இந்த முன்னாலேயே தூதர் சொன்னார்கள் கொட்டவர் சொன்னார்கள் இப்போ தூதர் சொல்கிறாங்க அதாவது பழைய படை தளபதிகள் நம்ம சொல்கிறாங்கன்னு அர்த்தம் இதன் பொருள் விடர் விளங்கும் தானே அஞ்ச வேந்தனுக்கு காம குரோத அதிகாராய் விளங்கும் சேனைகளோடு அறிவற்ற அரசனுக்கு இங்குணும் மாந்தர் ஓய் சுடர் விலங்கு ஞான சேனை தூதர்கள் சென்று ஒளி இலங்கு ஞான வினோதனுடைய படைகள் சூழ்ந்தது என்று சொல்லவே வந்து அழைத்து கொண்டது என்று மாத்திரத்தில் வளைத்துக்கொண்டது அந்த வளர்த்துக்கொண்ட பிறகு அவருடைய தூதர்கள் போய் சொல்ற சேர்ந்து விட்டது மூவர் நிற்கவில்லை வெல்ல இங்கு வந்தது பிரம்மா விஷ்ணு சிவனாகிய மூவருடைய படைகளும் தைரியமாய் என் முன் இதுவரை நின்றதில்லை வேறு எவர்கள் படையில் இங்கு வந்து வந்ததென்று வினவினர் அஞ்சனுடைய கருத்து என்ன அர்த்தம் அப்படின்னா துவைத மதங்கள் இதுவரைக்கும் அஞ்சனத்தை நாசம் பண்ணவில்லை சகல மதங்களும் அஞ்சாவனுக்கு ஆதரவு உடைய எதிர்ப்பு கிடையாது எதிர்ப்பு பண்ணால் ஓரளவுக்கு தான் அவ்வளோதான் அஞ்சாமுட்டி ராசம் படிக்கக்கூடிய யோகிதை எந்த மதங்களுக்கும் இல்லை அதனால்தான் மூவர படை என்ன முன்னால் நிக்கல வரைக்கும் அப்படி இருக்கும்போது வேறு எந்த படை என்ன கிட்டே ஜெயிக்கிறதுக்கு அதேத படையா அதுபடி ஒரு படையே இல்லையே அப்படிங்கிறாங்க அது என்ன பண்ண முடியாது அப்படிங்கிறது ஆகவே இந்த துவை மதங்களினாலே அஞ்சான் நாசமடையவில்லை என்பது இந்த பாண்டு கருத்து மூவர் சேனை என் கண் முன்பு நிற்கவில்லை மும்மூர்த்திகளோ மும்மூர்த்திகளுடைய படைகளும் எனது கண்ணுக்கு எதிரில் இதுவரை நின்றது கிடையாது முனிப்பினோடு யாவர் சேனை என்னை வெல்ல வழியோடு வேறு எவர்கள் படைகள் அந்நேந்தனாகிய வெண்ணை வெல்வதற்கு இ வந்தது என்னவே இட வந்தது என கூறவே இலகம் ஆகவே இந்த அஞ்சனுடைய ஆட்சியில் துவைத மதங்கள் கொள்ள முடியாது அத்வைதம் தான் வெற்றி கொள்ள முடியும் என்பது இந்த பண்ண சொன்னார் அவர் தேவ தேவ தேவன் என்று சின்னவோ செய்யவே அவதாரியை தூதர்கள் சொல்கிறாங்க நாங்கள் யாருடைய படைகள் என்று என்பதை அறியோம் எங்கும் மகாதேவா என்ற ஒளி சின்னங் சின்னமாக அடையாளமாக கேட்கப்படுவோம் என யாவர் சேனை என்னை யாம் அறிந்தது இல்லை யாருடைய படைகள் எங்கனும் தேவதேவ தேவன் என்ற சின்ன ஓசை என்னவி எவ்விடத்திலும் அரஹர மகாதேவா மகாதேவா மகாதேவா என்கின்ற சின்னமாகிய வாத்தியத்தின் ஒளி கேட்கப்பட்டது என ஒற்றல் கூறார் ஆகவே இங்கே நீங்கள் யார் படையின்னு சொல்றீங்க எங்களுக்கு என்ன தெரியும் ஆனால் மும்மூர்த்தியில் படம் இல்லை அவ வலுவான படையாக தான் தெரியுது அவருடைய சத்தமே அப்படி இருக்குது தேவதேவா அப்படிங்கிறாங்க அப்படின்னு என்ன அர்த்தம் இவன் மகாதேவன் அர்த்தம் பண்ணுறாரு தேவருக்கெல்லாம் தான் காலப்புறம் அர்த்தம் அந்த காலப்புரம பார்த்தனே இங்கே எடுத்துக்கணும் மகாதேவகம் போட்டார் மகாதேவன் தான் காணபுரமம் இல்லைன்னு சொல்லல இருந்தாலும் நேரடியாக உணர்த்தணும் ஆக தேவதேவதேவன் அப்படியே தேவருக்கெல்லாம் தேவன் ஆகிய காலபுரமத்தையே உபாதனை செய்து கொண்டிருக்கிறவர்கள் அர்த்தம் ஆகவே இந்த துவய்தக் கொள்கை அஞ்ஞானத்திற்கு விளக்கம் தர முடியாது என்பது கருத்து துவைதிகள் அஞ்ஞானத்தை போக்க முடியாது அஞ்ஞானத்தை விளக்கம் தர முடியாது ஆகவே ஜெயிக்க முடியாது பிறகு என்ன இருக்கிறது எந்தபடியோ தெரியலங்கிறது என்ன அர்த்தம் அங்கே விசாரம் பண்ணும்போது தீவிர விசாரம் பண்ணும்போது அந்த அஞ்சனுடைய தரப்பில் அது எங்களுக்கு தெரியாது தேவதேவா என்றுதான் சொல்கிறாங்க தேவதேவன் யார் தேவனுக்கெல்லாம் தேவனாக காரணப்படும் அது காரண பாசனை செய்து கொண்டு அவர்கள் நான் பிரல்வேன்னு சொல்லிக்கொண்டிருக்கிறாரிய அது ஒன்றுமே புரியல என்பது கருத்து ஆகவே நீத்தியாசனத்தின் தீவிரம்னு அர்த்தம் அந்த தீவிரம் நடந்துக்கிட்டு இருக்குப்போ என்பதை இத்தோளத்தில் இப்படி வலிமை பண்ணி காட்டுறார் அத்துநாயகர் ஏக முதலோன் வருவனாகின் அமர் செய்யவன் என் கண் எதிர் நிற்கவில் அவனை மாறன் முதல் வீரர் படை சிந்துவர்கள் சிந்திவிடவேதிகை உருவமற்ற கடவுள் என் முன் வர முடியாது உருவமுடன் வந்தால் காம குரோதாதி சேனைகள் அழித்துவிடும் வேறு எவர் என்னை அழிக்க வருவர் என்ரூபமான பிரமே வந்தது எனில் அமர் செய்ய அவன் என் கண் முன் நிற்கவில்லை யுத்தம் செய்வதற்காக என் கண் முன்னதாக நின்றனர் தேகம் உடனே அவனை மாறன் முதல் வீரர் படை சிந்தி உடவே சிந்துவர்கள் உடம்போடு உடனே அவ்வடிவோடு உற்றவரை மண்மதன் முதலான படை வீரர்கள் அழித்து விடுவர் அழிந்துவிடும்படியாக நாசமாக்குவார் ஆக இந்த பாட்டில் பரம்பொருளே வடிவமாக பரம்பொருள் வறுமையானால் அது அஞ்ஞானத்தை நாசம் பண்ணலாம் பரம்பொருளுக்கும் அஞ்ஞானத்துக்கு விரோதம் கிடையாது அது அருவம் அருவம் ஒன்றும் செயல்படாது அதனால் அஞ்சான நாசமடையாது சரி உருவம் தாங்கி வறுமையானால் காமன் முதலாளர்கள் இருக்காங்க அவன் நாசம் பண்ணிவிடுவான் முன்னெல்லாம் விஷ்ணுவையும் சிவனையும் பிரம்மா ஓட்டவில்லையா ஓட்டி விடுவாங்க அதனால் நாசமடையாது என்ன கருத்து கையெழுத்தில் ரெண்டு எழுபத்தி பாட்டு எடுங்க அந்த விசாரணைக்கு பிறகு உட்கருத்து அப்படி தான் வரும் விருத்திமோம் என்றுதி ஞானமோம் இரண்டாம் சொருவஞானமே விருத்தியின் ஞானமாய் தோன்றும் வேறிலே அடிவடிமாக இருக்கின்ற அதற்கு சொருபஞானம் என்றும் விருத்தி ஞானம் என்றும் ரெண்டு பேரும் இருக்கிறது அதில் சொருபஞானமே விருத்தியின் ஞானமாய் தோன்று வேறு மயந்தான் சொர்வ ஞானம் அரிஷ்டான ஞானம் அர்த்தம் அரிஷ்டான ஞானம் தான் மூலமாக வருது அரண்டாயிரத்தி மூலமாக வருது ஆனாலும் சொருபஞானம் இருக்கு சொருபஞானம் அஞ்ஞான சத்துரு ஒன்று சுளுத்தியில் கண்டாயேன் சுளுத்தி அவசையில ஆத்மா இருக்கிறது அஞ்ஞானம் இருக்கிறது ஜாகராக வந்த பிறகு சம்ஸ்காரம் எப்படி இருக்கு நமக்கு ஒன்றும் தெரியவில் சோமா தூண் சொல்லணும் ஒன்றின் தெரியவில் அஞ்ஞானம் அந்த அஞ்ஞானம் அப்படி இருக்குது நாசமடையிலேயே அஞ்ஞானத்தை பார்க்கணும் சுளிச்சு அஞ்ஞானத்தை பார்த்தும் கூட அது நாசம் அடையலை நாசமடையாத என்ன ஆர்வமாக இருக்கிறதுனால அந்த ஆர்வமானதானதாவது அது அஞ்ஞானம் நாசப்படும் சக்தி இல்லை அது அனுபவத்தில் பார்த்துக்கோங்க